இந்த அந்தோகம் பதினான்காவது அந்தோகம் இதில் நாம் பதினான்காவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் இந்த பதினொன்ற பதினான்காவது அத்தியாயத்தினுடைய சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டோம் இனி அர்த்தம் பார்க்கணும் இந்த அத்தியாயம் குணத்திரய விபாக யோகம் பதினான்காவது அத்தியாயம் இந்த பகவத்கீதையை நாம் மூணாக பிரித்து பார்த்தோம் முதல் ஆறு அத்தியாயம் இரண்டாவது ஆறு அத்தியாயம் மூன்றாவது ஆறு அத்தியாயம்னு சொல்லி மூணாக பிரித்தோம் இப்போ மூணாவது பகுதியில் ரெண்டாவது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம் பதினாலாவது அத்தியாயம் முதல் ஆறு அத்தியாயத்தில் மனிதனுடைய சுயமுயற்சியினுடைய அவசியம் மிகவும் வலியுறுத்தி பேசப்பட்டது யாரும் சும்மா இருக்கக்கூடாது நம்மளுடைய முயற்சி கட்டாயம் தேவை அப்படிங்கிறது அந்த முயற்சியை எப்படி செய்ய வேண்டும் சும்மா செய்யக்கூடாது அதை யோகமாக செய்ய வேண்டும் கர்மயோகமாக செய்ய வேண்டும் நாம் செய்கின்ற செயலையே அப்படியே செய்தாலும் பாவனையை மாற்றிவிட்டால் அது கர்மயோகமாக மாறிவிடும் அப்படி கர்மயோகமாக செய்கின்ற செயல் முதல் ஆறு அத்தியாயத்தில் சுயமுயற்சி அந்த சுயமுயற்சியை கர்மயோகமாக செய்து பிறகு மனப்பக்குவம் அடைந்த பிறகு தன்னை பற்றி விசாரம் செய்து ஆத்ம அனாத்ம விவேகம் அது சொல்லப்பட்டது முதல் ஆறு சுயமுயற்சி கர்மயோகம் தன்னை பற்றிய விசாரம் ஜீவ விசாரம் ஆத்ம அனாத்ம விசாரம் இது மூணும் முதல் ஆறு வந்துச்சு ரெண்டாவது ஆறு அத்தியாயத்துக்கு வரும்பொழுது சுயமுயற்சி இருந்தால் மட்டும் பத்தாது என்னதான் முயற்சி பண்ணாலும் கடவுளுடைய அனுகிரகம் வேண்டும் ஆண்டவனுடைய அனுகிரகம் அவசியம் என்பதை வலியுறுத்தி அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை பற்றி ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் அதிகமாக சொல்லப்பட்டது எல்லா அத்தியாயங்களும் எல்லா கருத்து வரும் முக்கியமாக முதல் ஆறு அத்தியாயத்தில் அந்த மூன்று கருத்து இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் சுயமுயற்சிக்கு பிறகு கடவுள் அனுகிரகம் கடவுள் அனுகிரகத்தை எப்படி பெறது பக்தி பண்ணணும் பக்தி பண்ணால் அனுகிரகம் பெற முடியுமா அதனால் பக்தி யோகம் சொல்லப்பட்டது சரி ஒருத்த பக்தி வேணும் மரியாதை வரணும்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் ஊர்லேயே ஒரு பெரியவர் இருந்தால் அவர் மேலே நம்மளுக்கு பக்தி வரணும்னா அவரை பற்றி தெரிஞ்சாத்தையும் அவர் மேலே ஒரு அன்போ பிரியமாக வரும் அப்போ கடவுள் மேலே பக்தி வரணும்னா கடவுளை பற்றிய விஷயம் தெரியணும் சொல்லி கடவுள் சுரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் கடவுள் தத்துவம் சொல்லப்பட்டது கடவுள் அனுகிரகம் அனுகிரகத்தை பெற கடவுள் மீது பக்தி கடவுள் மீது பக்தியை பெறுவதற்கு கடவுள் தத்துவம் இந்த மூன்று விஷயங்களும் இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் சொல்லி முடிக்கப்பட்டது அங்கே சுயமுயற்சி இங்கே கடவுள் அனுகிரகம் அங்கே கர்மயோகம் இங்கே பக்தி யோகம் அங்கே ஆத்ம தத்துவம் இங்கு கடவுள் தத்துவம் பிறகு மூன்றாவது ஆறு அத்தியாயத்தில் என்ன பண்ணார் கர்மயோகம் பக்தி யோகத்தின் மூலமாக நற்குணங்களை பெற வேண்டும் குணங்களை பற்றி நிறைய சொல்லப்பட்டது பதிமூணாவது அத்தியாயத்தில் இருபது குணங்கள் பார்த்தா ஞானம்ங்கிற தலைப்பில் குணங்கள் நிறைய சொல்லப்பட்டது பின்னாடி வருது இதிலையும் குணங்களை பற்றி வருது பதினாலாவது அத்தியாயத்தில் பதினாறாவது அத்தியாயம் தெய்வ அசுர சம்பத் விகாக விபாக யோகம் சொல்லி அங்கேயும் குணங்கள் வருது இந்த இர மூன்றாவது ஆறு அத்தியாயங்கள் குணங்களை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது பிறகு அங்கு கர்மயோகம் பக்தி யோகம் இங்கு ஞான யோகம் சொல்லப்படுகிறது கர்மயோகத்தின் மூலமாக மன தூய்மையும் பக்தி யோகத்தின் மூலமாக மன ஒருமுகப்பாடும் பெற்று ஞான யோகத்திற்கு வந்து தத்துவத்தை புரிய வேண்டும் எந்த தத்துவத்தை புரிய வேண்டும் முதல் ஆறு அத்தியாயங்களில் ஜீவ தத்துவம் இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் கடவுள் தத்துவம் இந்த மூன்று அத்தியாயங்களில் அந்த ஜீவ தத்துவமும் கடவுள் தத்துவமும் ஒன்று ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரே ஒரு பொருள்தான் ஒரே தத்துவம்தான் என்ற ஐக்கியம் சொல்லப்பட்டது அப்போ இந்த மூன்றாவது ஆறு அத்தியாயத்தில் என்னது குணங்கள் ஞான ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் நானும் கடவுளும் ஒன்று என்ற தத்துவம் இந்த மூன்று விஷயங்கள் இந்த கடைசி ஆறு அதிகமாக சொல்லப்படுது எல்லா விஷயமும் எல்லா அத்தியாயத்திலும் வருது நிறையா இப்படி மூன்றா பிரிச்சம் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஏற்கனவே பார்த்தோம் கேத்திர கேத்திரஜன் அப்படின்னு சொல்லி பிரகிருதி புருஷன் பிரம்மனுக்கு புருஷன் ஒரு பேர் மாயைக்கு பிரகிருதின்னு ஒரு பேர் இந்த உடம்பு எடுத்துக்கிட்டால் சேத்ரன் சேத்ரக்யன் சேத்ரக்ஞனும் புருஷனும் ஒரே தத்துவம்தான் கேத்திரமும் பிரகிருதியும் ஒரே தத்துவம் இந்த சேத்ரக்யன் புருஷன் ஆத்மா பிரம்மன்லாம் ஒன்று சேத்ரம் பிரகிருதி மாயை இந்த அபரா பிரகிருதி இதெல்லாம் ஒரே தத்துவம் சட தத்துவம் இதெல்லாம் நம்ம பதிமூணாவது அத்தியாயத்தில் பிரித்து பார்த்துருக்கோம் நிறைய இப்போ பதினாலாவது அத்தியாயத்துக்கு வரணும் இந்த அத்தியாயம் குணத்திரய விபாக யோகம் த்ரயம்னா மூணு குணத்திரயம்னா மூன்று குணங்கள் மூன்று குணங்களை பற்றி பிரித்து ஆராயும் தலைப்பு இந்த மூன்று குணங்களையும் பிரித்து ஆராய்ந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி எப்படி முன்னேறுவது என்ற கருத்தை சொல்லும் அத்தியாயம் இது குணத்திரய விபாக யோகம் இந்த அத்தியாயத்தில் நாம் முகவரையாக சில கருத்து பார்க்க போகிறோம் பகவானே சில முகவரை சொல்கிறார் ஆண்ட கடவுளே என்ன பண்ணுறார் இதுவரைக்கும் சொன்ன கருத்தை கொஞ்சம் சாரமாக சொல்கிறார் பிறகு குணங்களை பற்றி விரிவாக ஆராய்ச்சி பண்ணுறோம் இங்கே சொல்லியிருக்காரு அந்த குணங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது குணங்களின் லட்சணம் என்ன அந்த குணங்கள் எப்படி நம்மளை பந்தப்படுத்துகின்றது பிறகு அந்த குணங்களின் ஆதிக்கம் எப்படி அந்த குண ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவது எப்படி இந்த குணங்கள் என்ன குணங்கள் இருக்கின்றதற்கு அடையாளம் என்ன எந்த குணத்தில் அதிகமாக இருந்து ஒருவன் இறந்தால் என்ன கதியை அடைகின்றான் எந்த குணத்தில் அதிகமாக இருப்போம் எங்கு என்ன பலனை அடைகின்றான் என்ன ஒரு ஆறு தலைப்பில் குணங்களை பற்றி விரிவாக விசாரம் பண்ணுறோம் பிறகு இந்த குணங்களையெல்லாம் கடந்த குணங்கள் அற்ற குணங்கள்னா சகுணம்னு அர்த்தம் குணங்கள் அற்றது நிர்குணம் ஆத்மாவை பிரம்மனை எப்படி அறிவது என்ன சாதனை ஞான யோகம் என்ற சாதனை சொல்லப்படுகிறது இந்த குணங்களை எல்லாம் கடந்து நிர்குண ஆத்மாவை அடைந்த ஞானியினுடைய லட்சணம் அதாவது குணாத்தீதனுடைய லட்சணம் குணங்களை கடந்தவன்கிறவன் ஞானி ஸ்தித பிரக்கியன்னு சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் இங்கே குணா தீதன்கிற அதே பேர் இங்கே குணாத்தீதன் வரும் அவனுடைய லட்சணம் என்ன இப்படி நான்கு கருத்துக்கள் முகவுரை குணங்களை பற்றிய விசாரம் அதுக்குள்ளே ஒரு ஆறு கருத்து குணங்களை கடந்த நிலையை அடைவதற்கான சாதனை ஞான யோகம் மூணாவது கருத்து குணாதீத லட்சணம் நாலாவது கருத்து இந்த நான்கு கருத்துக்கள் இந்த அத்தியாயத்தில் வருகின்றன பதிமூணாவது அத்தியாயத்தில் கேத்திரம் கேத்திரஜன் ஞானம் பிரகிருதி புருஷன் ஞேயம் சொல்லி ஆறு வார்த்தையை சொல்லி விளக்குனர் அங்கே கேத்திரம் சொன்னது பிரகிருதி மாயை அனாத்மானு பேரு ஜடத்தின்னு பேரு ஏன்னா அதோட கனெக்ஷனுக்காக சொல்கிறேன் பதிமூணாவது அத்தியாயத்தை சேத்ரக்யன்னா அறிபவன் புருஷன் புருஷ தத்துவம் உணர்வு தத்துவம்னு பேரு சைதன்ய தத்துவம் அந்த பிரம்மன் சொல்லலாம் ஆத்மான்னு சொல்லலாம் இந்த பிரம்ம தத்துவத்தை அறிவது ஞாயம்னு பார்த்தாங்க அப்புறம் ஞானம்ங்கிற தலைப்புல குணங்களை சொன்னார் அங்க குணங்களை சொன்னார் இங்க என்ன பிரச்சனைனா இந்த கேத்திரனும் சேத்ரக்யனும் பிரம்மனும் மாயையும் புருஷனும் பிரகிருதியும் எல்லாம் ஒன்றுதான் கேத்திரம் சேத்ரக்யன் புருஷன் ஆத்மா பிரம்மன் ஒரே வாரம் வார்த்ததும் பேர அர்த்தம் ஒன்று தான் கேத்திரம் பிரகிருதி மாயை அனாத்மா இதெல்லாம் ஒன்று தான் இது ரெண்டும் கலந்து போயிருக்கு உடலும் உயிரும் கலந்துருக்கா இல்லையா உணர்வும் உடலும் கலந்தது மாதிரி கலந்துருக்கு இது என்ன சொல்கிறார் சொன்னால் இந்த கலந்ததை பிரித்து புரிஞ்சு அப்படி புரிந்து கொள்வது ஏயம்னு அப்போ பார்த்தேன் நம்ம இது ஏன் இப்படி கலந்து போயிருக்கு அந்த பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது அறியப்பட வேண்டியது மாயை மறைச்சிருக்கான் தெரிய விடாமல் எது மறைச்சிருக்கு மாயை மறைச்சிருக்கு எப்படி மறைச்சிருக்கான்னா அந்த மாயையில் மூன்று குணம் இருக்குது அதே இந்த அத்தியாயத்தில் உள்ள சத்வகுணம் ரஜோ குணம் தமோகுணம் மூணு குணம் இருக்குது அந்த மூணு குணங்களை வச்சு இந்த பிரம்ம தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை தெரிய விடாமல் மறைத்து மூடியிருக்கிறது இப்போ ஒரு கோயிலில் உள்ள அலங்காரமெல்லாம் பண்ணி நல்லா லைட்டெல்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க ஒரு சில இடங்களில் மூணு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க ஒரு வெள்ளை ஸ்கிரீன் நைஸான ஸ்க்ரீன் வர ஒரு சேப்பு ஸ்க்ரீன் வெளியே ஒரு கருப்பு ஸ்க்ரீன் இந்த கருப்பு ஸ்கிரீன் வழியாக பார்த்தா உள்ளே எதாவது தெரியுமா வெளிச்சருக்கு கூட தெரியாது இந்த கருப்பு இருக்குன்னு லேசாக எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஏதோ லைட் எறிகிறது மாதிரி தெரியும் சேப்பு ஸ்க்ரீனில் சேப்பு ஸ்க்ரீன் எடுத்தோம்னு வச்சுங்க உள்ளே ஏதோ ஆள்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியும் லேசாக வெள்ள ஸ்க்ரீன் தான் ஏன்னா உள்ளே வெள்ள ஸ்கிரீன் இருக்குது வெள்ளை எடுத்துகிட்டே என்னாச்சு பகவானே அப்படியே தீபாரண்ண காமிப்பாங்க பார்க்குறோம் இந்த கருப்பு ஸ்கிரீனுங்கிறது தமோ குணம் முழுசாக மூடிடுச்சு ஒன்றும் தெரிய விடாமல் இந்த சிரீன் ரஜோகுணம் அது கொஞ்சம் வெள்ள ஸ்கிரீன் லேசாக தெரியுது ஆனால் அதுவும் மூடித்தே இருக்கு அந்த மூனி விளக்குனா பகவான் தெரிவது போல் இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற மூன்று திரைகள் நம்மளுடைய சுரூபத்தை மறைத்திருக்கிறது அதை விளக்கணும்னா ஆத்மஸ்வரூபத்தை அறிய முடியும் சரி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாயை இதை மூன்று குணத்தோடு இருக்குது மாயை விட்டு விலகி இருந்து அதை ஆராய முடியுமா நிச்சயம் முடியாது இந்த மாயை முக்குணமயமானது மாயை உலகமாக இருக்குது நம்ம உலக எடுத்துட்டு வெளியே எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறது இந்த புள்ளை தான் ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து விடுபட முடியும் இந்த உடலாக இருக்கட்டும் உள்ளமாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சம் அனைத்துமே எதிலிருந்து வந்தது மாயையினுடைய முக்குணத்திலிருந்து வந்தது இந்த உடலையும் உள்ளத்தையும் உலகத்தை விட்டு போக முடியுமா நம்ம போக முடியாது இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே அது ஆராய்ச்சி பண்ணணுங்கிறார் கடலை என்ன செய்யணும் கடலுக்குள்ளே இறங்கிட்டு ஆராய்ச்சி பண்ண முடியும் கடலில் போய் வெளியே கடல் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண முடியுமா முடியாது அப்போ நீச்சல் தெரியணும் அந்த நீச்சல் தெரிகிறதுங்கிறது அந்த மூன்று குணங்களை பற்றி ஆராய்ந்து உள்ள நுழைகிறது அது மாதிரி இந்த உலகம் இந்த உடல் இதில் மூழ்கி விடாமல் நாம் அதை இந்த குணங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறனும் ஒரு கடலை கடக்கணும்னா போட்டில் போகலாம் படகுல போகலாம் கப்பலில் போகலாம் என்ன போனாலும் ஒரு பயம் இருக்கும் நீச்சல் தெரிஞ்சு கப்பலில் போனால் கூட கொஞ்சம் பயம் குறையும் குறையுமா இல்லைங்களா ஒரு போட்டில் இந்த தேக்கடியிலாம் போட்டில் போவோம் இப்போ நீச்சல் தெரிஞ்சவங்க அந்த பயமே இருக்காது மற்றவங்களும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த போட்டு ஆடும்போதுன்னு ஒரு பயம் இருக்கும் அது மாதிரி இந்த முக்குணங்களை பற்றி தெரிந்து இந்த முக்குணங்களில் இருந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம ரிலீஃபாக இருக்க முடியும் பயம் இல்லாமல் இருக்க முடியும் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு தண்ணியில் போய் நியத்திரம்னா நீச்சல் கற்றுக்கிறணும் தரையில் நீச்சல் கற்றுக்கிட்டு தண்ணிக்குள்ளே போக முடியுமா நீச்சல் கற்றுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளதே மொழியாகணும் கீழே முஞ்சி முஞ்சி எந்திரிக்கணும் பிறகு நியந்த முடியும் அது மாதிரி முக்குணங்களை பற்றி ஆராய முடியும் பிறகு அதுலேருந்து அதை கற்றுக்கிட்டு அதில் அழகாக நீந்த முடியும் அப்படிங்கிறார் கார் ஓட்டணும்னா ரோட்லேருந்து இறந்து போய் ஒரு ஊருக்கு போனோம் ரோட்டில் தான் போகணும் காரில் தான் போனோம் பழகுறது இதில் பழகுறது அதே ரோட்டில் தான் ஓட்டி அதே காரில் போய் பழகணும் அது மாதிரி பழகிட்டு போகிற போகலாம் அது மாதிரி இந்த முக்குணங்களில் இருந்து இந்த மாயையான உலகத்தில் இருந்து இதை ஆராய்ச்சி பண்ணி அதிலேருந்து விலகணும் இந்த மாயை என்ற முக்குணமான மாயை தனியாக இயங்காது பிரம்மனை சார்ந்ததே இருக்கும் இந்த முக்குணமான மாயையில் தான் எல்லா பிரச்சனையும் வருது அத்தனை சம்சாரம் துயரங்களுக்கு காரணம் இந்த முக்குணமான மாயை அதுலேருந்து விடுபடணும்னா அது தனியாக இல்லை யாரோ ஒன்று சார்ந்திருக்கு எதை சார்ந்திருக்கு பிரம்மனை சார்ந்திருக்கு அது எதை சார்ந்திருக்கோ அதை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து விடுபட்டலாம் ஊரில் ஒருத்தர் ரொம்ப தொந்தராக பண்ணுறான் ரொம்ப அக்ரவம் பண்ணுறான் எல்லாத்தையும் நம்மளுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் தனி ஆள் கிடையாது அவன் ஒரு பெரிய ஆள்கிட்ட கூடையாக இருக்கான் அவர் இருக்க தைரியத்தில் எல்லா வேலையும் பண்ணுறான் இவென்றாலும் தப்பிக்கணும்னு என்ன பண்ணாங்க நீ முதலாம் முதலாளிட்ட போய் சொல்லிப்பாம்பாங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா அங்கே போயிரு இவன் பெஸ்டாமல் அவர்கிட்ட போய் சொன்னேன்னு அவர் பார்த்துக்கிறவாரும்பாங்க ஆனால் போகிறதுக்கு அவன் அதுக்கு ஒரு மூணு நாளாக தட ஒவ்வொரு ஆளாக நீக்கிட்டு போய் அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா அவர் பார்த்துக்கிடுவார் அது மாதிரி இந்த முக்குணமான மாயை நம்மளை வந்து அது சார்ந்திருக்க பிரம்மனிடம் போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு அங்கே போயாச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டேன் அதுக்கு கவனமாக கையாண்டு இந்த மூன்று குணங்களை கடந்து செல்ல வேண்டும் பிறகு என் ரெண்டாவது காரணம் நாம் உன்னோடய சம்பந்தம் வச்சோம்னா அதனால் ச ஒரு பிரச்சனை வரும் பற்றுகை பற்றத்தான் பற்றியனங்கிறார்கள பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்றை விட இருக்குங்கிறார் இன்னொன்று இருக்குது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எததுலேருந்து விலகிருக்குமோ அதிலிருந்து கஷ்டம் கிடையாது ஆனால் நாம் விளைய முடியாது எல்லாத்தையும் சம்பந்தம் வச்சுட்டு ஆகணும் சம்பந்தம்னாலே பிரச்சனை தான் என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த சம்பந்தத்தை விலகி வர முடியாது அறிவுனால விளக்க முடியும் புரிஞ்சிக்கிட்டு அது விலகி இருக்க முடியும் அதனால் அதுக்கு ஒட்டாமல் வாழணும் அதில் இருந்துக்கிட்டே ஒட்டாமல் வாழணும் அதுக்கு இந்த குணங்களை பற்றிய ஞானம் தேவை அதுக்காக அரேஞ்ச் பண்ணுறோம் பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது என்ன செய்யணும் முதல்ல தோலை உரிக்கணும் நல்ல வெட்டணும் முதல்ல தமோகணும் அது அதுக்கும் கையில் என்ன தடவணும் என்ன தடவாட்டி என்ன ஆகும் கத்திலையும் என்ன தடவணும் கையிலையும் என்ன தடவணும் எல்லாம் எண்ணெய் தடவி மேலே முதல்ல தமோ குணத்தை எடுக்கிறான் வேறு உள்ளே சொலை இருக்கான் அதை எடுக்கணும் அது ஒட்டி உள்ளுக்குள்ளே இருக்கான் அது ரஜ குணத்துலேருந்து எடுக்கிறது மாதிரி சரி அப்படியே சாப்பிட முடியுமானா உள்ளே கொட்டை ஒன்று இருக்குது அதே வெளியே எடுக்கணும் அது குணம்னு வச்சுருக்கேன் மூணு எடுத்து போட்டாச்சுன்னா என்ன அழகாக சாப்பிட்லாம் அதை புரிஞ்சுக்கிறது அதுக்கு போகிற சு வேலை தான் இந்த கை கையில் எண்ணெயை தடவிட்டு பண்ணுறது அது மாதிரி மூன்று குணங்களில் இருந்து கொண்டு மூன்று குணங்களை ஆராய்ந்து அதிலிருந்து விழுபடணும் ஆனால் அதுலேருந்து இருக்க முடியும் தாமரை வந்து தண்ணியில்தான் வளரும் தண்ணிலாடி தாமரையும் இருக்காது தாமரை இலையும் இருக்காது ஆனால் இலை ஒட்டாமல் இருக்காது இல்லையா அது ஒரு பிசு தன்மை இருக்கிறதுனால ஒட்டாமல் இருக்கு அது மாதிரி இந்த முக்குணங்களை பற்றிய ஞானத்தோடு இதில் இருந்தோம்னு அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் அதுக்காக முக்குணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யப் போகின்றோம் பகவான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இதுவரைக்கும் சொன்ன கருத்தில் இந்த தத்துவ ஞானத்தை பற்றி கடவுள் தத்துவத்தை பற்றி மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆரம்பிக்கிறார் கடவுள் பகவான் பகவானே சொல்கிறார் இந்த விஷயங்களை மீண்டும் உங்களுக்கு தத்துவ விஷயங்களை சொல்லப்போகிறேன்னு இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார் ஏன் அவர் மீண்டும் சொல்கிறேன்னு சொல்கிறார்னா ஒருவேளை அவராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே அன்னைக்கே சொல்லிட்டேங்க திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் அதனால் அவர் நான் மீண்டும் சொல்கிறேங்கிற வார்த்தையை போடுறாரு புரிஞ்சிட்டேன்னா இன்னொருக்கா கேட்டுக்க புரியலைன்னா மீண்டும் சொல்கிறேன் கேட்டுக்க அதுக்காக மீண்டும் சொல்லுகிறேன் இந்த தத்துவத்தை மீண்டும் சொல்ல காரணம் எத்தனை முறை கேட்டாலும் சரியாக புரிய புரிவதில்லை திருப்பி சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன சொல்கிறாரு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றே என்கிறார் ஏற்கனவே பார்த்துருக்கோம் மூன்று சரீரத்தை வச்சு விளக்குவாங்க ஆத்மாவை மூன்று சரீரத்தை பஞ்ச கோஷமாக வச்சு விளக்கிறது உண்டு மூன்று அவஸ்தை எடுத்து விளக்கிறது உண்டு பல கோணங்களில் விளக்குறோம் போன அத்தியாயத்தில் கஷேத்திரம் கஷேத்திரக்குன்னு பார்த்தோம் ஏழாவது அத்தியாயத்தில் பராப்பிரகிருதி அபராப்ரகிருதி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்மா அனாத்மா எவ்வளோ விளக்கியிருக்கோம் இது வரைக்கும் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்மா அனாத்மான்னு விளக்கணும் ஏழாவது அத்தியாயத்தில் பராப்பிரகிருதி அபராப்ரகிருதின்னு விளக்கணும் பதிமூணாவத்தியத்தில் சேத்திரம் சேத்திரக்கன் இப்படியெல்லாம் பகவான் விளக்கிட்டு வந்திருக்காரு மீண்டும் விளக்குறேங்கிறார் எவ்வளோ தோட விளக்குனாலும் தத்துவம் புரியாததனால் விளக்குகின்றேன் இங்கே என்ன விளக்குறாருன்னு சொன்னால் நிர்குணம் சகுணம் அந்த அடிப்படையில் ஆத்மா அனாத்மான்னு விளக்குனார் பராப்பிரகிருதி அபராப்ரகிருதி கேத்திரன் சேத்ரக்கியன் புருஷன் பிரகிருதி இங்கே நிர்குணம் சகுணம் சகுணத்தில் மூன்று குணம் இருக்கு நிர்குணம் குணமற்றது அப்படி இங்கே விளக்க ஏன் இதை வளர்க்கறாருனா மீண்டும் வளர்க்கறாருனா இதுதான் இருக்கிறது பெரிய பலனை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும் இதுக்கு மேலான ஒரு அறிவும் கிடையாது அதனால் மீண்டும் விளக்குகின்றே என்கிறார் ஏன் பலன் பெருசுன்னு இதிலே சொல்கிறாருன்னா இந்த ஞானத்தை அடைந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை வேற என்ன ஞானம் அடைஞ்சால் மீண்டும் பிறந்துடுவான் நம்மளுடைய உண்மைஸ்வரூபம் பகவானுடைய உண்மைஸ்வரூபம் இதுதான் என்று புரிந்து இரண்டும் ஒன்று என்று புரிந்துவிட்டால் அவன் மீண்டும் பிறப்பதில்லை சில பேர் சொல்கிறாங்க இந்த உலகமெல்லாம் அழியும்போது எல்லாம் மோச்சம் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கணக்கு சொல்கிற பழக்கம் உண்டு பிரளயம்னு ஒன்று ஏற்படும் சொல்லுவாங்கள்ல ஆயிரம் சதுரீகம் பிரம்மாவுக்கு ஒரு கல்பம் பகல் அவர் பகல் முடிஞ்சு இரவு போகும்போது எல்லாம் அழிஞ்சிடுமா கம்ப்ளீட்டாக சூரியன் சந்திரன் எல்லாம் அழிஞ்சிரும் கம்ப்ளீட்டாக திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கும் ஒரு கல்பம் பிரளயத்தில் பிரளயத்தில் எல்லாம் மோட்சி அடைஞ்சிருவாங்கன்னு சொன்னால் திருப்பி அவர் எதை படைப்பார் யாரை படைப்பார் அறையிறதில்லை தூக்க நிலைக்கு போயிடுறோமா நம்ம டெய்லி ஒரு பிரளயனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தூங்கியாச்சுன்னா ஒரு பிரளயம்தான் நம்மளுக்கு நித்திய பிரளயம் அது நம்ம தூங்குறோம் பார்த்தீங்களா காலையிலே எந்திரிக்கிறோம் அதே மாதிரி மரணமும் ஒரு பிரளயம் டெய்லி மரண அடைஞ்ச பிறகு அடுத்த பிறவிக்கு இடையில் ஒரு கேப் இருக்கும் சில பேருக்கு உடனே கிடைக்கும் அதுவும் ஒரு பிரளயந்தான் சரி அடுத்த நாள் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் இன்னைக்கு தூங்குகிறான் ஒரு உதாரணம் பார்த்தா புரிய இன்னைக்கு தூங்கிடுறோம் நாளைக்கு எந்திரிச்சோடனே என்ன வேலை பார்ப்போம் சில நேரங்களில் நேற்று வேலையை முழுசாக கண்டினியூ பண்ணுவோம் விடுற உண்டவர் இல்லைங்களா சில நேரம் என்ன நேற்று வேலையில் முக்கால் வாசி இருக்கும் அதுக்கு முதன் நாள் வேலையில் பத்து நாளைக்கு முன்னாடி தொடரும் இல்லை பத்து வருஷத்துக்கு முந்தின ஒரு வேலை கூட அன்னைக்கு தொடரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேலை கூட தொடரும் எல்லாம் கலந்து கூட மறுநாள் வரும் அது மாதிரி அடுத்த ஜென்மங்கிறது அடுத்த பிரளயங்கிறது நாம் அடுத்த வரும் பொழுது போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் பல ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் எல்லாம் கலந்து ஒரு கம்ப்யூட்டரில் கால்குலேட் பண்ணி பகவான் படைச்சிருவார் இப்படி பிரளயத்தின் போதும் மீண்டும் பிறக்கிறான் யார் பிறப்பதில்லை இந்த தத்துவத்தை அறிந்த ஞானி மட்டுமே பிரளய காலத்திலையும் பிறக்கிறது இல்லை அவனுக்கு பிறவி என்பது உண்மையான மரணத்தை ஞானி ஒருவனே அடைகிறான் அவன் மீண்டும் பிறப்பதில்லை கடைசி மரணம் யாருக்கு நம்மளுக்கெல்லாம் நிறைய மரணம் இருக்குது பொதுவாக எல்லாருக்கும் நம்மளுக்குன்னா நம்மளுக்கெல்லாம் இல்லை ஏன்னா இங்கே வந்தவங்கெல்லாம் மோட்சம்தான் அதனால் இது கடைசி மரணம் தான் நம்மளுக்கு ஞானிக்கு தான் கடைசி மரணுமா அது மட்டும் இல்லை இங்கு இருக்கும் பொழுதே என்ன பிரச்சனை வந்தாலும் துன்பமில்லாமல் வாழ்வான் இந்த ஞானத்தை பெற்றால் அதனால் மீண்டும் சொல்கிறேன்கிறார் இந்த ஞானம் அடைஞ்சாச்சுன்னா வெளியே ஒன்றும் வித்தியாசம் இருக்காது ஆனால் அவனுடைய அறிவில் ஒரு ஆனந்தம் இருக்கும் ஏற்கனவே அதுக்கு உதாரணமாக ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு இடத்துல அவனை எல்லாம் திட்டு இப்படி நம்மளுக்கு இப்படி ஒரு ஜென்மம் வந்து பிச்சைக்காரனாக பிறந்த அவஸ்தை பிறையம்பானேன் எந்தவனுக்கு ஒரு வேலை இல்லையாமா ரெண்டு பேர் திட்டுவானா கண்ட பால்களை திட்டுறது தனியனோட தொல்லை திட்டு வாங்கிக்கிட்டே பிச்சை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான் கொஞ்சம் பேர் அரண்மனையிலேருந்து வந்திருக்காங்க வந்து கட்டி ட்ரீட்டு போயிட்டாங்க ஒரு போய் அவனை குளிப்பாட்டு கிழிப்பாட்டு எல்லாம் பண்ணுற எதுக்குன்னே அவனுக்கு புரியலை அவங்ககிட்ட பையன் வச்சுருந்தேங்க அதையும் இவங்கட்டு போய் ஓரமாக வச்சுட்டான் ஏன்னா பார்த்தா கடைசியில் அந்த நாட்டு அவனுடைய வாரிசாமி சின்ன வயசில் தொலைஞ்சு போய்ட்டானான் அடையாளங்கள்லாம் வச்சு கண்டுபிடிச்சி ஆளை தேடி இருக்காங்க ரெண்டு மாதம் கழித்து கண்டுபிடிச்சி போயிட்டான் சொன்ன உடனே பிறகு அவனுக்கு எல்லாம் அரச பதவியெல்லாம் கொடுத்து அவனு அங்கே மந்திரிகள்லாம் அவனுக்கு ஆலோசனைகள்லாம் சொல்லி அரசாட்சி ஆளான் ஒரு நாள் அவனுக்கு ஆசை வந்துச்சான் என்ன ஆசைன்னா திருப்பி போய் அங்கே போய் பிச்சை எடுக்கணும்னு சொல்லி இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதே பிச்சைக்கார வசத்தில் போயிருக்கான் பிச்சை எடுக்கும் அதே திட்டு திட்டிருக்கானுங்க அதே மாதிரி வஞ்சிருக்கானுங்க என்னென்னமோ அவனை அவமானப்படுத்தியிருக்காங்க என்னடா எத்தனால தொலைஞ்சி போனேன் திடீர்னு இப்போ வந்து சேர்ந்துட்டே ஏன் நீ போனே நிம்மதியாக இருந்தான் இப்போ மறுபடியும் வந்துட்டே அவனுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்குமா யோசிச்சு பாருங்க அதே திட்டம் வாங்குகிறான் அதே ட்ரெஸ்ஸில் இருக்கான் அதே பிச்சை எடுக்கிறான் ஆனால் கவலை இருக்குமா அவனுக்கு நான் ராஜா இதெல்லாம் ஏதோ தெரியாமல் சுழறிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த ஆத்மஜானம் அடைஞ்ச பிறகு இந்த உலகத்தில் ஆயிரம் பிரச்சனை வந்து இவன் அதோட சேர்ந்துருப்பான் கோவப்படுற நேரம் கோவப்படுற மாதிரி இருப்பான் எல்லாம் பண்ணுவான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆள் மனசில் நான் பிரம்மஸ்வரூபம் அழியாதவன் இதை தாக்கப்படாதவன்கிற ஞானம் இருக்கும் அதனால் அவனுக்கு துயரம் இல்லை ஆகவே இந்த ஞானத்தை மீண்டும் சொல்லுகிறேங்கிறார் பகவான் அதாவது கடலை பருப்பு நீங்கள் வந்து எத்தனை எடுத்து வாங்கிட்டு வர்றீங்க போட்டால் முளைச்சிரும் அதை ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கடலை பருப்புக்கு அந்த கடலை பருப்புக்கு வித்தியாசம் தெரியுமா வருத்தம்னா கூட அதில் கறி தெரியும் அந்த சில பேர் ரோஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டு ஒன்னா தெரியும் ஆனால் அதை போட்டால் முளைக்கி இதை போட்டால் முளைக்காது ஞானி ரோஸ்ட் பண்ண கடலை பருப்பு மாதிரி வீண்டும் பிறக்க மாட்டான் அப்படிங்கிறார் அவன் எந்த ஞானத்தை அடைந்தால் பிறக்க மாட்டான்னு சொன்னா இந்த ஈஸ்வரன் கடவுள் இந்த படைப்பு தன்னுடைய சுரூபம் இந்த ஞானத்தை அடைந்தால் அவன் பிறக்க மாட்டான் இங்கே சுருக்கமாக சொல்றார் ஏற்கனவே கடவுள் தத்துவத்தை சொன்னதா கடவுள்னா யாரு கடவுள்னா சேதன தத்துவம் சட தத்துவம் ரெண்டும் சேர்ந்தது தான் புருஷன் பிரகிருதி பிரம்மனும் மாயையும் சேர்ந்த தத்துவம்தான் கடவுளுங்கிறது சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் படைப்பே வரும் படைப்புங்கிறது சிவன் சக்தி சேர்ந்த அம்சம்தான் அதே நம்ம அபரா பிரகிருதி பராப்பிரகிருதி எல்லாம் முன்னாடி பார்த்தா அது மீண்டும் சுருக்கமாக சொல்கிறார் நிர்குணமும் சேர்ந்தால்தான் இந்த படைப்பே நிர்குணம்ங்கிறது சைதன்ய உணர்வு சகுணம்ங்கிறது இந்த மூன்று குணங்களோட சேர்ந்த அம்சம் இரண்டும் சேரும் பொழுது படைப்பு என்று வருகிறது இந்த மனிதன்கிட்ட நிர்குணமான சைதன்யமும் இருக்குது சகுனமான அந்த மாயா சக்தியும் இருக்கிறது அதில் மூன்று குணங்கள் இருக்கிறது ஷகுணம் தெரிகிறது நிர்குணம் தெரிவதில்லை கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சமும் கண்ணுக்கு தெரிந்த அம்சமும் இந்த படைப்பில் இருக்கிறதுன்னு பகவான் சொல்கிறார் இந்த பல்ப் இருக்குது பல்ப்பில் வெளிச்சம் வரணும்னா ரெண்டு வேணும் ஒன்று பல்ப்பும் வேணால் கரண்ட்டும் வேணும் கரண்ட் இருந்து பல்ப்பு இல்லாட்டாலும் வெளிச்சம் வராது பல்ப்பு இருந்து கரண்ட் இல்லாட்டாலும் வெளிச்சம் வராது ரெண்டு சேர்ந்தாத்தையும் படைப்பேன் ஒன்று கண்ணுக்கு தெரியாத அம்சம் மின்சாரம் கண்ணுக்கு தெரியிற அம்சம் பல்ப் ரெண்டு சேரும்பு வெளிச்சம் உருவாகிறது மாதிரி கடவுளுடைய நிர்குண அம்சமும் சகுண அம்சமும் சேர்ந்து இந்த சிருஷ்டி உருவாக்குங்கன்னு சொல்றார் இந்த சகுணம் என்பதுதான் மூன்று குணங்கள் அதை பற்றி நாம் இனி விசாரம் செய்ய ஆரம்பிக்கிறோம் சொல்லி ஒரு முகவரை கொடுக்குறாரு இங்க சகுண அம்சம் இருக்கு நிர்குண அம்சம் இருக்கு சகுணம் கண்ணுக்கு தெரியுது நிர்குணம் தெரிகிறது இல்லை சகுண அம்சத்தை ஆராய்ச்சி பண்ணி நிற்குணம்சத்துக்கு போகணும் அதனால சகுன அம்சத்தை இங்கு ஆராய்கிறார் மூன்று குணங்கள் அந்த மூன்று குணங்களை பற்றி பாராய்ச்சி பண்ண போகிறான் குணங்கள்னால் என்னென்னா பொதுவாக குணம்னால் என்ன சொல்லுவான் நல்ல குணம் அவனுக்கு கெட்ட குணம் இருக்குது அவனுக்கு தெய்வ குணம் இருக்குது அவனுக்கு அஷ்டர குணம் இருக்குது அப்புறம் இங்கே சொல்கிறான் சாத்விய குணம் ராஜச குணம் தமோ குணம்னு சொல்லி இதுக்கும் குணம்னு பேர் குணங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது ரோப்புன்னு அர்த்தம் கயிறுன்னு அர்த்தமாக கட்டுதல்னு அர்த்தமாக அது என்ன பண்ணியிருக்கா நம்மளை நல்லா கட்டி போட்டுச்சான் வெளியே போக விடாமல் எல்லாம் கட்டி போட்டுருச்சு அதுக்கு குணங்கிறதுக்கு அது ஒன்று இருக்கு அதாவது அழிவற்ற இந்த ஆத்மாவை இந்த அழிகிற உடம்பில் கட்டி போட்டிருக்கு போக விடாமல் புரிய விடாமல் கட்டி போட்டிருக்கு பிரம்மனும் மாயையும் சேர்ந்ததே ஈஸ்வரன் ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்ததே ஜீவன் இந்த தத்துவத்தை புரியாமல் நம்மை பந்தப்படுத்தி கட்டுகின்றது இந்த மூன்று குணங்களும் இந்த மூன்று குணங்களை பற்றி இப்போ நம்ம ஆராயணும் மூணு குணம் என்னென்ன குணம் சத்தோகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த குணத்தை ஆராய்ச்சி பண்ணினாத்தேன் அதில் வந்து நம்ம முடியும் அதுதான் நம்மளுக்கு எதிரியாக உட்காந்துருக்கு எதிரியினுடைய வலிமையை தெரிஞ்சால் தானே நம்ம நல்லா சண்டைபட முடியும் திருக்குறளில் ஒரு குரல் இருக்குது வினை வழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல்னு சொல்லி இது உலக வாழ்க்கைக்கே பயன்படும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதனுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிறன்னு மேம் என்ன சொல்கிறாரு வினை வழியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க அந்த வேலையினுடைய தன்மை அதனுடைய வலுவை எப்படி செய்ய முடியுமா முடியாதா அதனுடைய அந்த செயலை பற்றி என்னுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிறேன்னு முதல்ல பிறகு என்ன சொல்கிறாரு அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் நம்மளுக்கு வலிமை இருக்கான்னு பார்க்கணும் தன் வழியும் வினை வழியும் தன் வழியும் பிறகு இன்னொன்னா ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க ஏதோ ஒரு செய்கிறீங்க அதுக்கு போட்டிக்கு செல பேர் இருப்பானா இல்லையா அது மாற்றான் வலி இது அரசவைக்கு சொல்கிறார் இது எல்லா விஷயத்துலேயும் பயன்படும் எல்லா இடத்துலையும் பயன்படுது மாற்றான் வலி அவன் நம்மளுக்கு இடைஞ்சல் எவ்வளோ கொடுப்பான் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது பிஸ்னஸில் போட்டி எத்தனையும் இருக்கேன் அதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியுமா அவனுடைய வழி என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறனும் பிறகு நம்மளுக்கு சப்போட்டாக இருக்கவங்களுடைய தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சால் அந்த உலக வாழ்க்கையிலே விடுபட முடியும் அது மாதிரி இந்த மூன்று குணங்களினுடைய வலிமையை தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நாம் விடுபட முடியும் நம்ம நாட்டிலேருந்து சண்டை போடணும்னா அதிர நாட்டுக்காரன் கூட சண்டை போடணும்னா அவன்ட தரப்படை எப்படி வலிமையாக இருக்குது கடற்படை எவ்வளோ வலிமை இருக்குது விமானப்படை எவ்வளோ வலிமையாக இருக்குதுன்னு சொல்லி மூணு படையின் வலிமையை தெரிஞ்சு நம்ம படையின் வலிமையை வச்சுக்கிட்டு சண்டை போடுவோம் அது மாதிரி இந்த மூன்று குணமயமானது உலகம் இந்த உடம்புலையும் மூன்று குணம் இருக்குது அதனுடைய தன்மையை தெரிந்து கொண்டால் அதிலிருந்து விடுபட முடியும் ஆயுர்வேதத்தில் மூணு சொல்வாங்க கபம் பித்தம் வாதம் எல்லாத்தையும் மூணில் அடைக்கிருவாங்க அது மாதிரி இந்த உலகத்தில் இந்த மூணு குணம் இருக்குது அதில் நாம் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கிரீனாக கிழ கரையை விளக்கிறது மாதிரி வளர்க்கணும்னா தத்துவத்தை புரிந்து முடியும் இதில் முதல்ல ஆறு விஷயம் குணத்தில் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம் குணங்களின் லட்சணம் குணங்கள் எப்படி பந்தப்படுத்துகிறது குணங்களின் ஆதிக்கமும் அதிலிருந்து விடுபட வழியும் குணங்களின் அடையாளம் என்ன அதன் பரலோக பலன் எகலோக பலன் சொல்லி பார்க்க போகிறோம் முதல்ல குணங்களின் இலக்கணம் லட்சணத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில இந்த குணங்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும் அதாவது நம்ம உலகத்தில் எதுக்குமே அடிமையாகக்கூடாது நினப்போம் எதுக்குமே அடிமையாகிடக்கூடாது நினப்போம் ஆனால் முடிகிறதில்ல டிவி பார்க்கக்கூடாதுனு எத்தனையோ நாள் நினப்போம் சீரியலே பார்க்கக்கூடாதுனு சொல்லி ஆனால் போட்ட உடனே கண் நம்மளேறியாமல் அங்கே போயிடும் எந்த பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது நினப்போம் ஆனால் முடிகிறதில்ல இது இயல்பாக நம்மளுக்கு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா சரியான முயற்சி இல்லை அதை சரியான அறிவு அதிலிருந்து விடுபடுவதற்கு அதை பற்றி சரியான அறிவும் வேணும் சரியாக முயற்சியும் பண்ணணும் ரெண்டும் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும் இப்போ மூன்று குணங்களிலிருந்து விடுபட அந்த மூன்று குணங்களை பற்றிய அறிவும் வேண்டும் அதை விடுபடுவதற்கு சரியான முயற்சியும் வேண்டும் அதனால் என்ன பண்ண போகிறோம் சரியான அறிவை பெறுவதற்காக முதல்ல அதனுடைய லட்சணம் என்னன்னு பார்ப்போம் உங்கள் லட்சணம் தெரியாதான்னு சொல்கிறது உண்டா இல்லையா அது மாதிரி இந்த குணத்தினுடைய லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம விடுபட முடியும் சத்துவ குணம் இதனுடைய லட்சணம் என்ன இது அறிவு சுரூபம் தூய்மை ஸ்வரூபம் சாந்த ஸ்வரூபம் பவர் அறியும் சக்தி சத்துவ குணம் பொதுவாக இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவோம் இந்த ஞானசக்திங்கிறது சத்துவகுணம் கிரியாசக்திங்கிறது ரஜோ குணம் இச்சாசக்திங்கிறது மூணுல ஒரு ஜடசக்திங்கிறதே தமோ குணம் இச்சாசக்தி அறியறதுல இருந்தா சத்வகுணம் இச்சாசக்தி செயல இருந்தா ரஜோகுணம் இச்சாசக்தி தூங்குறதுல இருந்தா தமோ குணம் இச்சாசக்தி எல்லாத்துலேயும் வரும் இப்ப ஞானசக்திங்கிறது சத்வோ குணம் ரஜோகுணங்கிறது கிரியாசக்தி ஜடசக்தி தமோ குணம் இந்த மனம் வந்து ரஜோகுண தமோ குணத்து ஆதிக்கத்தில் இல்லாமல் இருந்தால் சத்துவகுணம்னு அர்த்தம் மனம் தூங்கிறது தமசு மனம் சஞ்சலப்படுவது ரஜசு மனம் அமைதியாக இருந்து கே இருக்கிறது சத்துவகுணம் இப்போ இந்த வகுப்பு இருக்குது இந்த வகுப்பு நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் தூக்கம் வந்துருச்சு சொல்ல போது எல்லாம் நல்லா தூக்கம் வருது இப்போ எங்கே இருக்கும் தமோ குணத்தில் இருக்கும் இதே டைம் பதினொரு மணிக்கு வீட்டில் தூங்குவோம்மா வீட்டில் தூங்குவோம்மா நிச்சயம் தூங்க மாட்டான் ஆனால் இங்கே வந்தால் தூக்கம் வருது ஏன்னா விஷயம் அப்படி இருக்குது இது கூட பரவாயில்ல பஞ்சதேசி கிளாஸ்னால் நல்லா தூக்கம் வரும் ஏன்னா அது பூரா தத்துவமாக இருக்கிறதுனால பகவத்கீதை கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் இங்கேருந்து தூங்குனா தம்பாவ பணம் இங்கே இருந்துக்கிட்டு வீட்டில் அந்த பொருளை மறந்து வச்சுட்டோன்ட்டு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க இல்லை பையன் என்ன செஞ்சுக்கோணும் வீட்டில் அந்த பொண்ணுட்டு அதை சொன்னேன் அது வீட்டில் சரியாக இருக்கா வீட்டில் கடையில் அதை மறந்துட்டு வந்துட்டேன் இதெல்லாம் நினச்சா சஞ்சலப்படுது மனம் இங்கே இல்லை இங்கே தூங்குனா தமோகுணம் இங்கே இருந்து சஞ்சலப்பட்டால் ரஜோகுணம் மன சஞ்சலம் இல்லை எதுவும் இல்லை நான் பேசுகிறதில் மட்டும் கவனம் இருக்குது புரியுதோ புரியுது கவனம் இங்கே இருந்தால் அதுக்கு பேர் சாத்விய கவனம் அப்போத்தையும் நான் பேசுறது காதலில் விழுகேன் தூங்குனா புரியுமா மனம் எங்கேயோ போச்சுன்னா புரியுமா இங்கே இருந்தால் புரியும் புரியும் சக்தி அறியும் சக்தி அது சாத்வீக குணம் அதாவது கரெக்டாக புரிஞ்சுக்கிறான் எதையுமே அதுதான் இப்போ புரிய ஞான சத்துவ குணம்னு அர்த்தம் ஒரு குரு என்ன பண்ணாரா ஒரு தயிர் பானை நிறையா தயிர் இருந்திருக்கு நாய் வந்து குடிச்சிருப்பா நீ நாய்கிட்டருந்து பாதுகாத்துக்கன்னு சொல்லிட்டாராம் திரும்பி போய்ட்டு வந்து பார்த்துருக்காரு பார்த்தா தயிரை கொண்டா கூட காணும் என்னப்பா தயிர்றீங்க நாயிட்டிருந்து உன்னைய பாதுகாக்க சொன்னேன்னு கேட்டாரான் நாய்கிட்டருந்து பாதுகாத்துட்டேன் ஆனால் பூனை வந்து குடிச்சிட்டு போச்சு நான் நீங்கள் பூனைகிட்ட பாதுகாப்புன்னு சொல்லவே இல்லையே நாய்கிட்டருந்து பாதுகாக்கணும்னா எல்லாத்துலேருந்து பாதுகாக்கணுன்னு அர்த்தம் அது சரியாக புரிய சரியாக புரியாமல் இருந்தால் தமோகணம் என்ன வார்த்தை சொல்கிறோமோ அதை முழுசாக நல்லா புரிஞ்சுக்கிட்டால் அந்த சக்தி யாருக்கு இருக்கோ அது வந்து சாத்வீக குணம் இது முதல்ல புரியும் சக்தி பிறகு எப்பயுமே இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிருவான் உடம்பு சுத்தமாக வச்சுக்கிடுவான் ட்ரெஸ்ஸு சுத்தமாக வச்சுக்கிருவான் தூய்மையாக இருக்கிறது உள்ளமும் சுத்தமாக வச்சுக்கிடுவான் இந்த உள்ள சுத்தம் உடல் சுத்தம் சுற்றுப்புற தூய்மை இருந்தால் அது சாத்வீகமான குணம் பிறகு மனம் சாந்தமாக இருக்கிறது சாத்வீகமான குணம் இந்த மன சாந்தமாக இருக்கிற ஒரே ஆள் யார் தெரியுமா கிருஷ்ணர் தான் ராமரோட அழுவார் மனுஷப்பிறவினால கிருஷ்ணர் தன்னுடைய மருமையை அபிமன்ய சத்தம் கூட அந்த புனிசிரி போடதே இருப்பார் அப்படி ஒரு சாந்தம் அது அது சாந்த குணம் தூய்மை இருக்கும் சாந்தமாக இருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த சிங்கம்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு அதில் வந்து இந்த அவன் பேர் என்ன சூர்யாவா சூர்யா தானே வண்டியில் எவ்வளோ மூடாக வருதுன்னு கேட்டு கேட்டு சொல் அப்படின்னமோ சொல்லுவான் இவன் என்ன பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி விவேக்தா சொல்வான் அவன் கேட்டுவிடுறான் எங்கே கிளம்பியாச்சான்னு கேளுமா பிறமை கிளம்பியாச்சும்மா எத்தனை மணிக்கு வருதுன்னு கேட்பான் ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு ஒரு வார்த்தையாக சொல்லிக்கிட்டே இருப்பான் இதே சூரியாட்ட சொன்ன கூட என்ன பண்ணுவான்னு தெரியுமா எத்தனை மூடாக வருதுன்னு கேட்க சொன்னால் அவன் எல்லாத்தையும் கேட்டுருவான் எப்போ கிளம்பிச்சு எப்போ வந்து சேரும் எத்தனை பேர் வர்றீங்க எத்தனை மூட வருது ஒரு கேள்வி கேட்ட விட அத்தனை விஷயத்தையும் சேகரித்து சொல்லுவான் இதுதான் உண்மையான சாத்வீக குணம் உன்னை சொன்னதை மட்டும் செஞ்சால் சாத்வீகம் இல்லை அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் புரிகிற ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா இது சாத்வீக குணம் பிறகு இந்த சாத்விக குணமும் நம்மளை கட்டுப்படுத்துதான் அதுவும் பந்தப்படுத்துது எப்படி பந்தப்படுத்துதுன்னா இப்போ குணங்களின் லட்சணத்தையும் அது எப்படி பந்தப்படுத்துறங்கிறதையும் முதல்ல பார்க்க போகிறோம் பிறகு அடுத்த கருத்துக்கு போகணும் இரண்டு சேர்ந்தே பார்க்கலாம் சுக சங்கத்தில் ஞான சங்கத்தில் பக்தப்படுத்தும் இந்த சாத்விய குணத்துக்கு இன்னொரு லட்சணம் இருக்குது எதாவது அறியணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவல் இருக்கும் அறிவு பசி இருக்கும் எப்பயுமே இது ஒரு சுகம் ஒரு அறிவு இந்த அறிவை பெறணுங்கிறதுல அதில் போட்டு நம்மளை கட்டுப்படுத்தணும்ங்கிறார் இப்போ சத்துவத்தில் இருக்கிறவங்க அமைதியாக இருப்பாங்க சுத்தமாக இருப்பாங்க அங்கே பத்து பேர் கூச்சல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தாங்க முடியாது ஏன்னா அதுக்கு அடிமை இந்த அமைதிக்கு அடிமை நம்ம சுத்தமாக வச்சிருப்போம் யாராக வந்துட்டு சுத்தம் அசிங்கப்படுத்தி தான் வச்சுங்க டென்ஷன் ஆயிரும் கோபமாயிரும் ஒரே கலவரமாயிரும் அதை ஒழுங்குபடுத்தணும் வேறு விஷயம் ஆனால் அவங்களால் ஜீரணிக்கவே முடியாத ஒரு தன்மை இருக்கு தெரியும் சத்துவ குணத்துக்கு அடிமை அமைதியிலேயும் ஒரு சாந்தத்திலையும் ஒரு சுகத்தை அனுபவித்து அது விளையிடுச்சின்னா அதில் இருந்து ஜீரணிக்க முடியாது இதெல்லாம் எதுன்னா சத்துவ குணம் நம்மளை அடிமைப்படுத்தும் பிறகு தானம் தவம் எல்லாம் நல்ல குணங்கள்லாம் இருக்கும் அதில் ஒரு சுகத்தை அனுபவிச்சுருப்போம் சத்துவ குணத்துலேயும் தானம் தவம் பண்ணுற புத்தியெல்லாம் வரும் அது ஒரு நாள் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க கஷ்டமாயிரும் சில பேர் நல்லா ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அதில் ஒரு சுகத்தை காண்டிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஜபம் பண்ண முடியலன்னா பெரிய கஷ்டமாயிரும் காந்தியோட சொல்கிறாரு சாப்பிடாமல் பத்து நாள் இருந்துருவேன் ஒரு நாள் ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாதுங்கிறார் ஒரு சூழல் வருது முடியலைன்னா விட்டு போயிடணும் அப்போ தான் சத்துவ குணத்திலையும் பந்தப்படாதுன்னு அர்த்தம் சத்துவ குணத்திலையும் நாம் பந்தப்பட்டு இருக்கோம் அதனால் சத்துவத்திலும் பந்தப்படக்கூடாது இதெல்லாம் பந்தப்படுத்தின இந்த சுகத்திலலாம் சொல்கிறார் இந்த அஞ்சு கோஷமாக பிரித்து இப்போ உடம்பை பார்க்கும்போது ஆனந்தமய கோஷம்னு வருவான் கடைசி அதுலுமே நின்றுவான் அதிலேருந்து விட விட முடியாது ஆனந்தமய கோஷம்தே சத்துவ குணத்தில் இருக்கிறதுங்கிறது சத்துவத்தினால் நல்ல குணங்களினால் வரக்கூடிய சுகத்திலும் அதனுடைய சங்கத்திலும் பற்று வந்து அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஞானம் ஒன்றே அதிலிருந்து விடுபட வைக்குங்கிறார் சாத்வீக சுகம் நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் அதிலிருந்து விடுபடணும் ரிஷிகேஷில் தியானசாமி அது பிறகு ஆசிரமி குடிசை போட்டுருந்தாரான் போட்டு நிறையா போய் படிச்சிருக்காரு அங்கே நிறைய இடங்களில் படித்து நோட்ஸாக எழுதி வச்சாராம் அந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு நாள் நிறைய குடிசையோடு சேர்த்து எரிஞ்சு போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனு எரிஞ்சு போச்சு போனால் போயிட்டு போனால் அசால்ட் பேசாமல் இருந்தார் நம்மளை மாதிரி ஆள்னா கஷ்டப்பட்டு எழுதுனேன் பொருள் போச்சுனுக்கு தூக்கப்பட்டால் ரஜ குணம் ஆதிக்கம் அறிவு அதில் ஒரு பந்தம் அசால்ட்டை போ அப்படின்னு விட்டு போயினாரா அவர் அதை பற்றி அது அவ்வளோ நோட்ஸும் போச்சா எரிஞ்சு அப்படி அதில் பந்தப்படாமல் இருக்கிறது கர்ணம் கூட பாருங்கள் தானம் பண்ணுறது சாத்ய குணம் என்ன பண்ணுவானா தெரியுங்களா நம்ம இல்லாத கேட்டக்கூடாதுன்னு கவலைப்படுவானா கடைசியில் கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து கேட்கும்போது அப்படி நினைக்கிறான் இப்போ வந்து பிச்சேக்கர் வர்றாரு இப்போ நான் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு இருக்கிறத கேட்கணுங்கிறான் ஏன்னா அதுல ஒரு பந்தம் சாத்வீகம்தான் தானம்ன்றது சாத்வீகம்தான் அது கொடுக்க முடியலங்க துக்கம் வருது இப்படி சாத்விக குணமும் நம்மளை சுகத்தில் பந்தப்படுத்துகிறது அறிவில் பந்தப்படுத்துகிறது பிறகு ஞான சங்கத்தில் பந்தப்படுத்துது எப்படின்னா நிறையா படிச்சிருப்போம் இன்னும் அதை தெரிஞ்சுக்கிறோம் இதை தெரிஞ்சுன்னு ஆசைப்படிக்கிட்டே இருக்குது இப்போ வேதாந்தம் படிக்கிறான் தத்துவம் புரிஞ்சாச்சு முடிஞ்சு ஓவர் அது பிறகு படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் படித்த வாய்ப்பு இருந்தால் படிக்கலாம் நாலு உபனிஷத் படிச்சுட்டேன் இன்னும் ஆறு உபனிஷத் படிக்கவே இல்லை எப்படியாவது படித்தாகணும் அதை படிக்கலன்னு தூக்கப்படுறது தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரே உபனிஷத் படித்து தத்துவம் புரிஞ்சாலும் போதும் உபனிஷத்தே படிக்கலாம் யானை வந்தாச்சுன்னா போதும் அவ்வளோதான் முடிஞ்சு வாய்ப்பு இருந்தால் படிக்கலாம் வாய்ப்பு இல்லாடி படிக்கிற வேண்டியது இல்லை ஆனால் அந்த சத்துவம் நான் ஆதிக்கு என்ன பண்ணும் அதை படிக்கலையே இதை படிக்கலையே அப்படிங்கிற அறிப்பை போட்டு அதில் துக்கப்பட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் அது கூடாது பந்தப்படுத்தும் அறிவு அறிவு பசி என்ன பண்ணும் பந்தப்படுத்தும் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு கவலை உண்டான் எந்த விஞ்ஞானியுமே கடைசி காலத்தில் சில விஷயங்களுக்கு எங்கள் பதிலே கண்டுபிடிக்க முடியலன்னு கவலைப்படுத்தே இறந்துருக்காங்களாம் சில விஷயங்கள் ஒன்றுமே செய்ய முடியலை மனசுக்கு ஆறுதலே இல்லைம்பாங்களாம் அவ்வளவு விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சவங்க கூட அப்படி இந்த சத்துவ குணம் ஞானத்தில் நம்மை பந்தப்படுத்தும் அறிவில் பந்தப்படுத்தும் இதெல்லாம் விடுதலை அடையணும்னா பிரம்ம ஜானம் ஆத்ம ஜானம் வந்தால் இதிலேருந்து விடுதலை அடைஞ்சிருவோம் சொல்கிறாள் ஞானப்பட்சி எப்படின்னா எதை எறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எறிஞ்சாச்சுன்னா பிரம்மத்தை அறிஞ்சால் வேற ஒன்றையும் அறியவில்லை ஆத்மாவை அறிஞ்சால் அறிய வேண்டியதில்லை ஆத்மாவை அறிஞ்சாச்சுன்னா அந்த அறிவு பச்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக போகலன்னா அறியலைன்னு அர்த்தம் அதுதான் படிக்க வேண்டியதில்லை படிக்கலாம் வாய்ப்பு கிடைச்சா நல்லா படிக்கலாம் ஞான நிஷ்டைக்காக படிக்கலாம் கொஞ்சம் தெளிவுக்காக படிக்கலாம் படிக்கலையேங்கிற ஒரு அப்படி ஒரு இது வந்து நம்மளுக்கு பந்தப்படுத்திடும் அதாவது அதுக்காகத்தான் சொல்கிறாங்க உன்னை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது இல்லை ரத்தத்தை பரிசு உலகத்தை போற ஆராய்ச்சி பண்ண முடியுமா என்றைக்காவது ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் சொல்கிறாங்க எல்லா ரத்தத்தையும் எடுத்து ரெஸ்ட் பண்ண முடியுமா என்ன அவன் எடுத்தா உலக எடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றாங்க முடியுதா இல்லையா அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இருக்கிறது இந்த பிண்டத்தை ஆராய்ந்து தெரிந்து விட்டால் முடிஞ்சு போச்சு அங்கே அறிவு பட்சியெல்லாம் வராது அது வரைக்கும் இந்த சத்துவகுணம் என்ன பண்ணோம் அரிப்பு இருந்து அதில் ஒரு பந்தப்படுத்தி துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறார் அதனால் அதுவும் நம்மை பந்தப்படுத்தும் அறிவை கொடுத்து பந்தப்படுத்துது சுபத்தை கொடுத்து பந்தப்படுத்துது அமைதியை கொடுத்து பந்தப்படுத்துது இது கலையும் போது பந்த துக்கம் வரும் ஞானம் வந்தாச்சு தான் இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பான் இல்லாத கவலைப்பட மாட்டான் அதனால் சத்துவ குணம் நம்மை பந்தப்படுத்துகின்றது சத்துவகுணங்கிறது அறியும் ஆற்றல் அமைதியாக இருக்கக்கூடிய லட்சணம் சாந்தமாக இருக்கிறது தூய்மையாக இருக்கிறது லட்சணம் அந்த மூன்றுமே லட்சணம் என்ன பண்ணுது நம்மளை அடிமையாகவும் ஆக்கி விடுகின்றது அது சத்துவகுண லட்சணம் பிறகு தமோ குணம் ரஜோ குணம் இது கிரியா கிரியாசக்தி இச்சாசக்தி ரெண்டு சேர்ந்தது தான் இச்சாசக்தி அறிவில் இருந்தால் ரஜோ சாத்விய குணம் இச்சாசக்தி செயலில் இருந்தால் ரஜோ குணம் எப்போ பார்த்தாலும் செயல் செயல் எதையாவது செஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது சும்மா அறுக்க முடியாது சொல்லுவாங்க அவரால் சும்மா அறுக்க முடியாதுப்பா எனத்தையாக பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னாங்க ஒரு குழந்த எப்பயுமே பாருங்கள் பிறந்த உடனே எப்பயுமே ஒரு குழந்தை ரொம்ப தூங்கிக்கிட்டேதான் இருக்கும் பிறந்த குழந்தை ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சொல்வாங்கன்னு நினைக்கிறேன் தூங்கிக்கிட்டே இருக்கும் அப்புறம் எழுந்திரிச்சு நடந்து விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரஜோகுணம் ஆரம்பிச்சிடும் நம்மளே சொல்லுவோம் இது சேட்டையை நம்மளால் அடக்க முடியலையே இது படுத்துகிற பாடு எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க இந்த குழந்தை பண்ணுற சேட்டை உலகத்தில் யாரும் பண்ண மாட்டோம் எல்லோரும் சொல்கிற உண்டு அது சுபாவான் தமகவனத்தை கடுத்து ரஜோகனை வரான் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ரொம்ப விவேகானந்தர அம்மா சொல்லியிருக்கு அவன் பெரிதோ பூத கணங்கல கொண்டாந்து அனுப்பிச்சி விட்டியான்னு கடவுள்கிட்ட கேட்குது அப்படி சேட்டை பண்ணுவாரான் எங்கள் சின்ன வயசில் அவர் அவர் தாங்கவே முடியாத விவேகானந்தரை ஒரு ஆன் பொறுத்தர் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஆடி ஓடிக்கிட்டே இருந்தான அவன் சாமியாரிட்ட போய் கேட்டுச்சான் இவன் கொஞ்சம் அமைதியாக இருக்க வைங்க இவன் சேட்டை தாங்க முடியுதுன்னு ஒரு அம்மா போய் கேட்டிருக்கு அவர் நல்லா சித்து வேலையெல்லாம் தெரிஞ்சது நாளைக்கி இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டான் அமைதியாக இருப்பான்ட்டாரான் அவன் சாப்பிடுவான் உட்காந்துருப்பான் சாப்பிடுவான் உட்காந்துருப்பான் இந்த அம்மாவுக்கு என்னமோ மாதிரி ஆயிப்போச்சு ஐயன் பிள்ளைக்கு ஏதோ ஆயிப்போச்சு திரும்பி பழைய மாதிரி ஆய்க்கிருங்கன்னு வச்சான் குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கும் சேட்டை பண்ணாதான் குழந்த அது ரஜாவுக்குலாம் செயல் எப்போ பார்த்தாலும் செயல் சில பேர் பாருங்கள் சும்மாவே இருக்க முடியாது நியாயத்துக்கெல்லாம ரெஸ்டண்டு லீவ் போட்டுருவார் ஆனால் அனைத்தும் கூடுதலாக வேலை வச்சுருப்பார் பார்த்துருக்கோமா இல்லையா அனைத்தும் கூடுதலாக வேலை வச்சு இருக்க முடியாது நம்மளால் அது ரஜோகுணம் பிறகு இல்லாத பொருளில் ஆசை அடைந்த பொருளில் லோபம் தர்மமான ஆசை தப்பு இல்லை அதர்மமான ஆசை இதெல்லாம் ரஜோகுணத்தை சேர்ந்தது அது மட்டும் அடைஞ்சே ஆகங்கிற வெறி இது ரஜோ குணம் தர்மமான ஆசையாக இருந்தால் கூட அடைஞ்சதே ஆகணும்னு வெறியிருந்தால் அது ரஜோ பிறகு அந்த பெற்ற பொருளை தக்க வச்சுக்கிறது யாருக்கும் கொடுக்காமல் நானே வச்சுக்கிறது இதுவும் ரஜோ குணம் தன்மை பார்த்தோம் முதலே பார்த்தோம் மனசு எங்கேங்கே சுற்றிக்கிட்டே இருந்தால் அதுவும் ரஜோ குணம் பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இருந்தார் மியூசிக் டைரக்டர் ஆசை எப்போ பார்த்தாலும் மனசில் இந்த சினிமாவோட காமிப்பான் ஏதோ ஒரு படத்தில் ஜோக்கர் வந்து என்ன பண்ணுவார்னா இளையராஜா மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் அதனால் தப்பு நிறையா பண்ணிடுவான் உண்மையிலே நடந்தது ஒருத்தருக்கு மீசிட்டு பஸ்ஸில் முன்பு நினச்சிக்கிட்டே போகிறது அந்த ஸ்டாப்பில் ஒரு நாள் கூட இறங்குறதில்ல போய் அங்கிட்டு போய் இறங்கிடும் மனம் எப்போ பார்த்தாலும் அதுலேயும் செஞ்சலாம் அந்த ஆசை அதை அடையணும் அடையணும்ட்டு இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய லட்சணங்கிறார் பிற அவன் அடைகிறது வரைக்கும் பொறுமை இருக்காது அப்படி இருந்தால் அதுவும் ரஜோகுணம் தான் ப்ளஸ் டூ எழுதியாச்சு ரிசல்ட் வர்றது வரைக்கும் என்ன பாடுபடுது மனசு அவர்கள் குழந்தை கூட அப்படி பாடுபடாது பெற்றோர்களுக்கு இருக்க ஐயோ அதுதான் அதிகமாக பாடுபடும் என்ன மார்க் வாங்குதோ அதை விட பக்கத்து வீட்டுக்கார மார்க் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அது மனசு வந்து அப்படி ஒரு சஞ்சலம் உடையது எப்போ பார்த்து கிரிக்கெட் மேட்ச் பாருங்கள் இப்போயாவது பரவாயில்ல டிவி இருக்குது ஃபோன்லேயும் அவனுக்குள்ளே பார்த்துடலாம் அந்த காலத்தில் டிவி கிடையாது அப்போ இந்த ஃபோன் இந்த சின்ன ரேடியா இருக்கும் ட்ரான்ஸிஸ்டர் அதை வச்சுட்டு காலேஜில் பசங்களே சவுண்டை கம்மியாக வச்சு கிளாஸ் அங்கே நடந்து பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அவன் இன்னொருத்தன் இப்படிமா ஏன்னா அது ஸ்கோர் என்னான்னு தெரியணுமா உடனே இவர் எழுதி இப்படி காமிப்பார் இப்படி பொறுக்காது கிளாஸ் முடிஞ்ச உடனே பார்க்க வேண்டியதானே அதுவும் இந்தியா பாகிஸ்தான் விளாண்டா போது வேறு வேலையே வேணாம் அந்த ஸ்கோர் என்னான்னு தெரிஞ்சால் அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் அந்த தெரியறது வரைக்கும் பொறுமை இல்லாமல் இருப்பது ரஜோ குணத்தினுடைய லட்சணம் இதெல்லாம் ரஜோகுண லட்சணம் இது எப்படி பந்தப்படுத்தும்னா செயலில் பந்தயப்படுத்தும் செய்யாமல் அவனால் சும்மா இருந்தால் துக்கம் வந்துடும் போர் அடிக்குதுன்றான் எனக்கு போர் அடிச்சுன்னு சொல்லிடுவான் ரஜோகுணத்தில் அறிவு பசி இருக்கும் இவனுக்கு கர்ம பசி செயலில் பசி இருந்துக்கிட்டே இருக்கும் எண்ணத்தையோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஒன்று பாபத்தையும் புண்ணியத்தையும் கொடுத்து ரெண்டையும் கொடுத்து பந்தப்படுத்தி இருக்கும் ஒரு மணி நேரம் பாடம் கேட்கறதுக்கு நம்மளால் முடியாது முடியுமா முடியாது அமைதியாக உட்கார்றதுக்கு சும்மா இருக்க சில பேருக்கு முடியாது இங்கே ஒரு மணி பாடம் கேட்டோம்னா சாத்ய குணம் சும்மா இருக்க முடியாமல் இருந்தால் ரஜோ குணத்துக்கு அடிமையாக இல்லையா நான் வீட்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி சும்மா இருக்கேன் எப்படி இருப்பீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன் அது சும்மா இருக்கிறது இல்லை அதுவும் ரஜோகுணம் தான் செயலில் தான் இருக்கும் இப்படி செயலில் தூண்டி நம்மளை ராஜோகுணமானது பந்தப்படுத்துகின்றது அடுத்தது தமோகுண லட்சணம் தமோகுணம் எப்படி நம்மை பந்தப்படுத்தும் என்பது குணங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் குணங்களுடைய லட்சணமும் அந்த குணங்கள் எப்படி பந்தப்படுத்துங்கிறதும் பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாத்விய குணம் ரஜோ குணம் பார்த்துக்கோம் இப்போ தமோகுணம் அதனுடைய லட்சணம் என்ன தமோ குணம் என்பது மறைக்கும் சக்தி அஞ்ஞானம் அறியாமையில் இருக்கிறது தமோ குணத்துடைய இலக்கணம் பிறகு விபரீத ஜானத்தை கொடுக்கும் தப்பான அறிவை கொடுக்கும் அதுவும் தமோகுண லட்சணம் சோம்பல் இதுவும் தமோ குணம் ஜடசக்தின்னு சொல்லுவாங்க சும்மா இருக்கிறது ஞானி உடனே சும்மா இருக்கார் அதில் எடுத்துக்கிற கூடாது உண்மையை மறைக்கும் சக்தியும் தமசு உண்மையை தப்பா புரிஞ்சுக்கிற சக்தியும் தமஸ் கயிற்றை மறைப்பது கயிற்றுல பாம்பா தெரிகிறது ரஜஸ் ரஜஸ் சொல்லலாம் தப்பா தெரிகிறதுனால கயிறாகவே தெரிவது சத்துவம் நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கும் நம்ம கடமை என்னன்னே தெரிஞ்சுக்காம இருக்கிறதும் தமோ நம்ம கடமையை போட்டு வேற ஒரு கடமையை செய்யறதும் தமோ தான் இதுதான் கடமைன்னு சொல்லி தெரியாமல் செய்கிறது தமோ குணம்தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இருக்கிறது தமோ குணம் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் புரிஞ்சுக்கிறது தமோவணம் தான் இதெல்லாம் தமோ குணத்துடைய விபரீத ஞானம் தவறாக புரிய வைக்கிறார் பிறகு தூக்கம் கட்டாயம் இந்த மூணு குணம் எல்லாருக்கும் வேணும் ஆக்சுவலாக எப்போ எவ்வளவுங்கிறது முக்கியம் ரஜோ சாத்விகம் வேணும் ரஜோ குணம் வேணும் தமோ குணம் வேணும் அது எவ்வளவு இருக்குது எதில் நாம் வந்து அதிகமாக இருக்குங்கிறதே முக்கியம் தூங்காமல் இருக்கவே முடியாது ஆனால் தேவையற்ற தூக்கம் காலையில் எந்திரிப்போம் எந்திரிச்சவுடனே ஒரு பெட் காஃபி அது எதுக்கு பெட் காஃபின்னு தெரியல பல் வளர்க்காமல் சாப்பிட்றதா பிற இதுக்கு பல்லு வளர்க்கணும் ரெண்டாவது அதை களைக்கிட்டு போயிடுறதில்ல உள்ள பிற தூக்கம் இப்படியெல்லாம் இருக்குது தேவையற்ற நேரத்தில் தூங்கிறது இதெல்லாம் தமோகான இலக்கணம் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற குழந்த ஒன்று பையன் ஒருத்தொன்னால் எதுப்போ ரொம்ப சுகமானதுன்னு கேட்டால் சொல்கிறான் பரீட்சைக்கு டெய்லி அஞ்சு மணிக்கு அலார வச்சு எழுந்திரிச்சு படித்து முடிச்சிட்டு பரீட்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு பரிட்சை முடிஞ்சு போச்சு மறுநாள் அதே அலார வைக்கணுமா அலார வச்சு அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும் பார்த்திங்களா எந்திரிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கணுமா அதுதான் பெரிய சுகங்கிறான் ஏன்னா இன்னைக்கு வந்து படிக்க வேண்டியது இல்லை நல்லா தூங்கலா நினச்சிட்டு தூங்கிறது தூக்கத்துக்கு அடிமையாகிறது தேவையற்ற தூக்கம் அளவுக்கு அதிகமான தூக்கம் இதெல்லாம் வந்து தமோக குண இலட்சணம் ஒரு திருக்குறளை மடியின்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது இந்த தமோக குணத்துக்கு அந்த குரலை பார்த்தேன்னா அழகாக புரியும் நெடுநீர் மறைவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்கிறார் நெடுநீர் காலம் தாழ்த்தி செய்வது கரெக்டாக அந்த தயத்துக்கு சேரும் மெதுவாக செய்வோம் பெண்ண அப்படின்னு காலம் தாழ்த்துதல் மறவி மறதி வயசானா மறக்கும் அது வேற விஷயம் சும்மா எது மறந்துக்கிறது அது முக்கியமான விஷயத்த மறக்கிறது இதுவும் சமோ குணம்தான் சோம்பல் சோம்பேறித்தனம் பெரும் தூக்கம்ங்கிறார் மடினா சோம்பல் துயில்னா பெரும் தூக்கம் இந்த நான்கும் கெடுநீரார் காமக்களன் ஆகிய நான்கும் கெட்டு அழிந்து போகிறவர்கள் ஏறும் கப்பல்கிறார் நாலு சொல்கிறாரு காலம் தாழ்த்தி செய்தல் மறதி சோம்பல் நெடும் தூக்கம் இந்த நான்கும் கெட்டு போகிறவங்க ஏறி போகிற கப்பலுங்கிறார் வல்லுவரே சொல்கிறாரு அதனால இந்த தூக்கம் சோம்பலங்கிறது சோம்பல் கூடவே கூடாது தூக்கம் எப்போ தூங்கணும் அப்போ தூங்கணும் இது தமோகணத்தினுடைய இலக்கணம் பிறகு இவனுக்கு எதையும் தெரிஞ்சுக்கிறோங்கிற ஆசையும் இருக்காது எதையும் செய்யணுங்கிற ஆசையும் இருக்காது சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான் இது வந்து தமோகணத்தினுடைய இலக்கணம் நாளை நாளை எண்ணுவதால் நடப்பதொன்றும் இல்லையே சோம்பல் ஒன்று சேருவதால் சிக்கல் எட்டு சேருமேன்ற ஒருத்த சோம்பேறித்தனா நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடுறது இதெல்லாம் தமோகணத்தினுடைய இலக்கணம் இது எப்படி பந்தப்படுத்தும்னா வெட்டி பேச்சு வீணான பேச்சு இதுலேயே உட்காந்துக்கிட்டு காலத்தை கழிப்பானாங்க அதிலேயே ஆர்வம் இருக்குமா ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சின்னு ஒரு பாட்டு இருக்கு திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி இன்னொரு பாட்டு இருக்குது சொல்லாதே யாரும் கேட்டாலும்னு ஒரு பாட்டு பழைய பாட்டில் அதில் வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும் வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டிங்கிற வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு திண்ணையில் உட்காந்துட்டு அரட்டியடிச்சுக்கிட்டே இருக்கிறது இப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கிறது இதெல்லாம் தமோ குணம் அதில் தான் ஆர்வம் இருக்கும் வெட்டி பேச்சு வீணான பேச்சு தேவையற்ற பேச்சுக்கள் அந்த பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்காது ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் தமோ குணத்தில் பந்தப்படுத்தக்கூடிய செயல் ஒருத்தர் ஒரு வேலைக்கு போய் கே சேர்ந்துருக்கான் உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டாரான் நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் நான் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு சாப்பிட்டவுன்னா தூக்கம் வரும் அப்படின்னு நானா சரிப்பா எந்திரிச்சா எந்திரிச்சோன்னு எனக்கு சாப்பிட்டாங்கணும் நானும் சாப்பிட்டவுன்ன தூக்கம் வரும்மா எழுந்திரிச்சோடனா சாப்பிடணுமா அப்புறம் எங்கே நேரம் இருக்கு மிச்ச நேரம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் நானா மிச்ச நேரம் எங்கே இருக்கு தூங்கிறது சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது நிறைய பேர் இப்படிதே இருக்காங்க எந்திரிப்பாங்க சாப்பிடா திரிப்படுத்துவாங்க இதெல்லாம் தமோ குணத்தினுடைய செயல் அதில் பந்தப்படுத்துவது சத்துவம் சுகத்தில் பந்தப்படுத்தும் தர்மமான சுகத்திலே பந்தப்படுத்தும் தூய்மையில் பந்தப்படுத்தும் நல்ல காரியங்கள் செய்கிறத பந்தப்படுத்தி செய்யலைன்னா அப்படி துக்கம் வந்துடும் அது நல்லது ஆரம்பத்தில் தப்பு கிடையாது ரஜோ குணம் செயலில் ப எப்பார்த்தாலும் டென்ஷன் செயல் செயல் செயல்ட்டு அதையும் குறைக்கணும் நம்ம அதில் பின்னாடி பார்க்க போகிறோம் செயலில் பந்தப்படுத்தும் சுயநலமுடையதாக இருக்கும் தமோ குணம் கவனமின்மை வீணான செயல்களில் பந்தப்படுத்தும் இந்த மூணும் பந்தப்படுத்தி ஒரு அல்ப சுகத்தில் நம்மளை ஆழ்த்தி பெரிய சுகத்தை மறந்துருதுன்னு சொல்கிறார் இந்த மூன்று குணம் லட்சணம் மூன்று குணம் எப்படி பந்தப்படுத்த ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போனாராம் வேட்டைக்கு போயிட்டு பாதை மாறி போயிட்டார் பாதை மாறி போய் எங்கேயோ அலைஞ்சிருக்காரு காலையிலே மாறிட்டார் சாப்பாடு இல்லை ஒன்றும் கிடைக்கல கண்டுபிடிக்கவே முடியலை சாயந்தரம் ஆயிடுச்சு தேடி பார்க்குறாரு முடியலையான் சாயந்தரம் மலை வேற வர ஆரம்பிச்சிச்சு ஏதோ ஒரு குடிசை தெரிஞ்சிருக்கு காட்டுக்குள்ளே அங்கே போயிருக்காரு அங்கே ஒரு முடவன் இருந்திருக்கான் சுற்றி நான் கொஞ்சம் அசிங்கமாக இருந்திருக்காங்க உடவன் வெளியே போக முடியாதுல அங்கேயே பாத்ரூம் எல்லாம் சுற்றி அஸ்தமாக மலைக்கு தங்குறதுக்கு முதல்ல இடம் கிடச்சேன்னு உள்ளே போனாராம் போனால் அப்பா ஒரு நிம்மதியாக ஒரு இடமாவது கிடச்சி நனையாமல் இங்கே வந்து சேர்ந்தோம் அப்படின்னு உட்காந்துருக்கார் எதாவது சாப்பிட இருக்க அவர் கஞ்சி ஏதோ கொடுத்துருக்கான் அமிர்தமாக இருந்திருக்கு அவருக்கு இப்படி ஒரு உணவு நான் அரண்மனையிலே சாப்பிட்டது இல்லையே நேரம் அவர் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஒரு தூக்கம் ஏன்னா காலையிலேருந்து அலைஞ்சிருக்காரு சாப்பிடல பசி வேற தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சிருக்காரு இவங்க தேடி மந்திரிகள் எல்லாம் தேடி வந்துட்டாங்களாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு நேரம் எடுத்து ஒரு சாப்பாடு கொடுத்தா அப்படி ஒரு சுவை அப்படி ஒரு தூக்கம் அரண்மனையில் கூட எனக்கு கிடைக்கிறேன்னாரான் அதுக்கு காரணம் பசி இவர் நடைஞ்சி வந்திருக்காரு இருக்க இடம் கிடச்சோன்னு பெரிய சுகம் அதில் அலைஞ்சதில் தூக்கம் வந்துருச்சு இந்த அல்ப சுகத்தில் அரண்மனை சுகத்தையே மறந்துட்டார் மரமாட்டேன் நேரம் ரொம்ப அழுதுட்டு போனாங்களாம் அது மாதிரி இந்த மூன்று குணங்களும் சில அல்பசுகத்தை இந்த உடம்புல கொடுத்து பந்தப்படுத்தி வச்சிருச்சா நம்ம வெளியே போக விடாமல் அந்த பேரான பேரானந்த சுகத்துக்கு போக விடாமல் இந்த மூணு குணமும் நம்மளை பந்தப்படுத்தி வச்சிருச்சுங்கிறார் மலம் சோரும் ஒன்பது வாயிற்குடிலைங்கிறார் இந்த சரீரத்துக்கு வந்த உடனே இதை விட்டு போக மனசில்லை போக இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இதில் இருக்க சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இதை கடந்த ஒரு பேரானந்த பெருநிலைக்கு போக விடாமல் இந்த மூன்று குணம் நம்மை பந்தப்படுத்தி இருக்கின்றது திருவாசகத்தில் ஒரு சிவபுரணத்தில் ஒரு பாட்டு இருக்குது மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மணத்தால் விமலா உணக்குங்கிறார் மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யங்கிறார் அது இந்த மலம் சோறக்கூடிய இந்த உடம்புல இந்த மூணு குணம் என்ன பண்ணுச்சு அல்ப சுகங்களை கொடுத்து அதுக்கு அடிமையாக்கி பெரிய சுகத்தை மறக்க செஞ்சிருச்சுங்கிறார் இது குணங்களினுடைய லட்சணத்தையும் குணங்கள் எப்படி பந்தப்படுத்துங்கிறது அல்ல அடுத்தது குண ஆதிக்கம் அதிலிருந்து விடுபட உபாயம் அதாவது ஒரு குணத்தை ஆதிக்கத்து இருந்தால் அந்த குணத்துலேருந்து அடுத்த குணத்துக்கு போகணும் பிறகு அதுலேருந்து அடுத்த குணத்துக்கு போகணும் இப்படி அதுலேருந்து விடுபட்டு போனால் எல்லா குணத்தையும் நம்ம வெற்றி மூணு குணம் எல்லார்டையும் இருக்கும் மூணு குணம் ஞானிகிட்டே இருக்கும் அது எவ்வளவு எப்போங்கிறதே முக்கியம் தமகுணம் இல்லைன்னு வச்சுக்க தூங்கவே முடியாது தம்மகணம் தூங்க முடியுமா வேற செயல் கொஞ்சமாக பண்ணி ஆகணும் அதுவும் வேணும் ஆனால் எப்போ எவ்வளவு என்ன மாதிரிங்கிறது முக்கியமே ஒழிய உணவு குணம் கட்டாயம் இருக்கணும் அதில் பந்தப்படாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சாத்திய குணம் அதிகமாக இருக்கணும் ஒரு அறுபது பெர்சன்ட்டு ரஜா குணம் தமோ குணம் பத்து ரொம்ப உழைக்கிறவருந்தான் சா ரஜ குணம் சாத்தியகம் முப்பது தமோ குணம் கம்மி இப்படி அந்த பர்சன்டேஜில் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்து நம்ம எப்போ எது தேவையோ அதுபடி நடந்துக்கிறேன்னுங்கிறார் இந்த குணங்கள்னால் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குது இப்போ சாத்ய குணம் இருக்குது சாத்ய குணம் என்னன்னா ஞானத்துக்கு சாத்திய குணம் தேவை ஏன்னா சித்த சுத்தி சாத்திய குணம் இருந்தால் மன ஒருமுகப்பாடு இருக்கும் மன சுத்தி இருக்கும் இந்த சித்த சுத்தி வர்றதுக்கு ரஜோ குணம் வேணும் ரஜோ குணத்தில் இருந்தால் தான் கர்ம யோகமெல்லாம் செஞ்சு நம்ம மனதை தூய்மைப்படுத்த முடியும் அதனால் எல்லா குணத்துலேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அதிலேருந்து நம்ம எப்படி விடுபடன்னு பார்க்கணும் பொதுவாக அறிவு வேணும் இந்த அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம் கடவுளை அடைவதற்கு இப்போ என்ன பண்ணுறோம் கடவுளை அடையணும் இந்த குணத்தை விடுபடுறதுக்கு ஒன்று என்ன சொல்கிறாருன்னா கடவுளை அடைதல் என்பது கடவுளை அறிதல்கிற அறிவு வேணுமா அப்போ தான் இதில் இருந்து ஞானத்துக்கு போகிறார் மூணு குணத்தில் இருந்தோம் எல்லாரும் என்ன சொல்கிறோம் கடவுளை அடையணும் கடவுளை பார்க்கணும் அப்படின் தானே எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க இப்போ பூமாதேவியை அடையணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து யாத்திரை போகிறாரு என்னைக்கி தான் அடைய முடியுமா அவரு அவர் எங்கே இருக்கார் பூமாதேவிலும் இருக்கார் அப்போ என்ன சொல்லணும் அவருக்கு எப்பா நீ பூமாதேவியை போய் யாத்திரை பண்ணியெல்லாம் அடைய வேண்டியது இல்லை பூமாதேவிகிட்ட தான் இருக்கேன்னு சொல்லணும் நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க கடவுள் எங்கே இருக்கார் எங்கும் இருக்கார் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் ஆனால் அவரை போய் பார்க்கணும் அலைகிறோம் தூணிலும் இருப்பார் திரும்பணுமா அப்போ இங்கே இருக்கணும்ல இங்கே இருக்காருங்கிற அறிவு தான் வேணும் நம்மளுக்கு அதுதான் நம்ம படிக்கிற அறிவு எல்லாமா இருக்கிறாருங்கிற அறிவு வந்துருச்சுன்னா அப்போ எது கோயிலுக்கு போகணும் கோயிலில் போய் ஏன் கேள்வி வருமா இல்லையா கோயிலில் அதிகமாக வெளிப்படுறார் நம்மளுடைய சிந்தனைகள் அங்கே கான்சன்ட்ரேஷன் ஆகும் கடவுள் மேலே ஒரு ஒரு இருவருக்கு ஒரு கருவியை அங்கே பயன்படுத்துகிறோமே ஒளியை அங்கேயும் இருக்கார் இல்லைன்னு இல்லை எல்லா இடத்துலையும் இருந்தாலும் பல்ப்பில் தானே வெளிப்படுது அது மாதிரி அங்கே ஒரு சாநித்தியத்தை உருவாக்கி வெளிப்படுவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கோம் அங்கே அதிகமாக அவருடைய சாநித்தியம் வெளிப்படுதே ஒளியா அவர் இல்லாத இடமில்லை அவர் எங்கும் இருக்கிறார் என்றும் இருக்கிறார்னா அவரை தேடி அலைய வேண்டியதில்லை இருக்காருங்கிற அறிவு தான் வேணும் முதல்ல இது முக்கியம் அதனால் என்ன சொல்கிறாருன்னா எந்த முதல்ல இந்த அறிவு வேணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மூணு குணங்கள்ல இருந்தோம் கடந்து போகணும் ஞானிக்கும் மூணு குணம் உண்டு உண்டை மயக்கும் தொண்டனுக்கும் உண்டும்ம்பா ஞானி தூங்காமல் இருப்பாரா வேலை செய்யாமல் இருப்பாரா சில பேர் சொல்லுவாங்க வரும் தூங்கவே மாட்டாரும்பாங்க அதுக்கு ஒரு ஞானிகள் அச்சனமாக அதுக்கு உண்மையில அப்படி கிடையாது எப்பயுமே இந்த மூணு குணம் எப்படி இருக்கும்னா காலையில் எந்திரிச்ச உடனே பொதுவாக சத்துவ குணம் இருக்கும் காலையில் எந்திரிச்சா சத்துவ குணம் இருக்கும் பிறகு கொஞ்சம் ரஜ குணத்துக்கு போவோம் பிறகு நைட்டில் தம்மகோணத்துக்கு போவோம் காலையில் எந்திரிச்ச உடனே சத்துவ குணத்தில் இருந்துட்டு ஒரு நாலு இட்லி கொஞ்சம் பொங்கல் கொஞ்சம் வடை ஒரு ரெண்டு பூரி சாப்பிட்டா என்னாகும் பிறகு தம்ம குணத்துக்குத்தே போ ரஜத்துல போக மாட்டேன் அப்போ அதில் வந்து விடுபடணும்னா சாத்வீகத்திலருந்தால் கொஞ்சம் செயலுக்கு வரணும் அதுக்குத் தகுந்த மாதிரி இருக்கணும் ரஜஸ்ஸு பிறகு தூக்கம் இதெல்லாம் வேணும் ஆனால் எதில் எதில் நம்மளுக்கு எதில் இருக்கோன்னு பார்த்துட்டு அதில் இருந்து நாம் விடுபடுவதற்கு ஒளி முயற்சி பெறணும்னு சொல்கிறார் இந்த தமோகுணம் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் நேரடியாக சத்துவ குணத்துக்கு போக முடியாது ரஜோ குணத்துக்கு போயிட்டே சத்துவத்துக்கு போகணும் ரஜோகுணம் ஆதிக்க அதிகமாக இருந்தால் அடுத்து சத்துவத்துக்கு போகணும் சத்துவகுணம் ஆதிக்கமாக இருந்தால் அதில் தான் இருக்கணும் ஆனால் அதிலிருந்து அதில் இருந்துக்கிட்டே அதில் விடுபடுறது ஞானத்தினாலதான் போக முடியும் இது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்கு நம்மளுடைய முயற்சி ரொம்ப முக்கியம் அடுத்து நம்மளுடைய கர்ம வினைன்னு ஒன்று சொல்கிறார் நாம் செஞ்ச வினையினுடைய பலன் அதுவும் நம்ம முயற்சி தான் செஞ்ச முயற்சி இப்போ வெளிப்பட்டுருக்கு அவ்வளோ இது ரெண்டு நாளையும் இந்த குணங்களிலிருந்து விடுபட்டு போக முடியுங்கிறார் ஒரு இதமாக ஒரு சாமிகிட்ட ஒருத்தர் பிரம்மச்சாரி வந்தார் ஒரு இதமாக ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை அப்படியே சாரல் விழுந்துக்கிட்டு இருக்கு மேல் நடந்தது ஒரு வந்தார் சாமி இந்த நேரத்தில் சூட மிளகாய் பச்சை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னார் இது என்ன குணம் இது அவர் கையில் இருக்குது அவர் ரஜாவை குணம் அப்போ அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து இந்த நேரத்தில் தியானம் பண்ணால் நல்லாயிருக்கு சாமி இந்த கிளைமேட்டில் அப்படி நினச்சா அது சாத்ய குணம் இல்லை நல்லா போரியை பற்றி தூங்கலாம்னு நினச்சா தமோ குணம் இது யார் கையில் இருக்குது ஒவ்வொரு குணமும் ஆதிக்கம் பண்ணுது அதுலேருந்து விடுபட வேண்டியது அந்த சூழலை பார்த்து நாம் அதுலேருந்து விடுபடணும் ஒருத்தர் தமோ ரொம்ப இருக்குது சோம்பேறித்தனம் தூக்கம் இதுவே அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா முதல்லாம தான் குடும்பம் தான் குழந்தைகள் தான் நல்லா இருக்கும்னு செயல்பட ஆரம்பிக்கணும் சோம்பேறுத்துலேருந்து விடுபடுறதுக்கு முதல்ல செர்வீஸெலாம் போகக்கூடாது உடனே போச்சுன்னா போவானா முதல்ல ஓன் சுகத்துக்காக பண்ணுப்பா நீ நல்லா பண்ணு உன் குடும்பத்தை காப்பாற்றி நீ சம்பாரி அப்படின்னு சொல்லி அவன் தமோ குணத்து விடுபட்டு முதல்ல என்ன பண்ணினேன் இந்த ரஜோ குணத்துக்கு வரணும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணினேன் தான் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அதை கர்ம யோகமாக செஞ்சு நிறைய கோயில் குளங்கள் ஸ்கூல் கட்டு இந்த மாதிரி பொது சேவைகள் ஏற்படுது கம்பெனி ஆரம்பிக்கிறது கூட ராஜோ குணத்துலேயும் ஒரு சாத்விய குணம் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பித்தால் ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்குறோம் அதை நல்லா முறையாக செய்கிறோம் தர்மமாக செய்கிறோம் இப்படி சுயநலத்திலிருந்து பொதுநலத்துக்கு வர்றது தமோ குணத்துல இருந்து ராஜோ குணத்துக்கு வர்றது பிறகு தமசுல இருந்து ரசத்துக்கு வந்துடலாம் ஆனா நேரடியா சத்துவத்துக்கு போனோம்னா தூக்கம்தே வரும் ஏற்கனவே சோம்பேறித்தனம் இருக்கு தூக்கச் சடவுல இருக்கும் தூக்கம் வர்ற நேரத்துல வந்து கிளாஸ் உக்காந்து எப்படி இருக்கும் ஹம் அதனால மத்தியானது பேர் அந்த தெரியுமா ஏன் முன்னாடியெல்லாம் சித்வானந்தர் காலத்தில் மூணு ரெண்டு நேரம் அந்தரியவம் இருக்கா நீங்கள் மதியத்துக்கு பிறகு அந்தரியோகத்தில் பார்த்தா பாதி பேர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தூக்கத்தான் வரும் அது தமோ குணத்தில் இருக்கான் அப்போ போய் கிளாஸோ வேறு எதாவது எடுக்க முடியாது சாத்விக குணத்தில் இருக்கும்போது எடுக்க முடியும் அப்போ தமோ குணத்துலருந்தான் ரஜ குணத்துக்குத்தான் போன மொழியே நேரடியாக சாத்வியத்துக்குறோம் சாத்வியங்கிறது நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறது ஆன்மீக விஷயங்களே ஈடுபடுறது தமோ குணத்தில் இருக்கிறாருந்தா தூக்கம் வருதுன்னா தூக்கத்தை விழுறதுக்கு முதல்ல கொஞ்சம் நடக்கணும் நான் தூக்கத்தை வெல்றேன்னு சொல்லி தியானம் பண்ண உட்காந்தேன் என்ன தூக்கத்தை வெல்றேன்னு தியானம் பண்ண போனால் அங்கேயும் தூக்கம் இல்லை நான் வகுப்புலவை உட்காருன்னா அங்கேயும் தூக்கம் தான் வரும் தூக்கத்தை வந்தால் சாத்திய குண செயல் செய்யவே கூடாது ரஜோ குணம் சோம்பேறி இத்தனத்தை வெல்றா இருந்தாலும் சாத்திய குணத்துக்கு போகவே கூடாது ரஜோ குணம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம அதிலே பார்த்திங்கன்னா தியானம் பண்ணும் பொழுது ஒரு பயிற்சி இருக்குது நல்ல சுவாசத்தை மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக விடுங்கம்பாங்க அப்படி விட்டோம்னாலே உங்கள் தமோ ஓனம் போயிடுமா நாங்கள் அந்த சந்யாசீட்சை கொடுக்குற பொழுது இல்லாட்டி மந்திர ஜபம் கொடுக்கும் பொழுது சாம்ஜி சில மெத்தடெலாம் சொல்வார் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் எதுக்குன்னு யோசித்தேன் அது பார்த்தீங்கன்னா தமோ ஓனத்தை விட்டு வர்றதுக்கு தான் இருக்குது எப்படின்னா ஒரு அஞ்சு நமஸ்காரம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவான் அது நல்லா விழுந்து பெற சு பிராணாயம பயிற்சி இருக்குது ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராணாயம பயிற்சி இருக்குது அஞ்சு நமஸ்காரம் இருக்குது இதெல்லாம் பண்ண என்ன ஆகும் அந்த தமோ வணத்தில் வந்து ரஜோகணத்துக்கு வந்துடுவான் பிறகு சாத்ய ஜபம் பண்ணால் அழகாக போகும் அப்போ தமோகுணம் இருந்தால் நேராக சாத்யத்துக்கு ப எனக்கு தூக்கம் வருதுன்னு படிச்சேன்னு என்ன ஆகும் தூக்கம்தான் வரும் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுறது ஏதாவது காரியம் பார்க்குறது இப்படி தமோ குணத்தில் இருக்கவேன் சாத் ரஜ குணத்துக்கு வரணும் சோம்பேறித்தனமாக இருந்தானே முதல்ல அவனை சம்பாதிக்க வைக்கணும் இதெல்லாம் சம்பாதிச்சா நல்லா சுகமாக சந் சந்தோஷமாக கூட சொல்லலாம் தர்மமான சுகத்தை அனுபவி ஜாலியாக இரு நல்லா சம்பாதி பிறகு அது அதவே சஜோ குணத்தில் பொது காரியத்தில் ஈடுபடுத்த வைக்கிறது பிறகுதான் சாத்விக் கொஞ்சம் தமோ குணத்துலேருந்து ரஜோ குணத்துக்கு வர்றது பிறகு இந்த உணவுகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் தமோ குணத்தில் இருக்குமே ரொம்ப கூடுதலாக உணவு எடுத்தாங்க திருப்பி தூக்கம் வரும் அந்த உணவு இதெல்லாம் ஒரு அளவாக எடுத்துக்கிட்டு எதை சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு பார்க்கணும் எப்பயுமே பாதி வயிறு திட உணவு கால் வயிறு நீர் உணவு கால் வயிறு எம்டி இருக்கணும்பாங்க ஃபுல்லாக அடைச்சி மூச்சு விடாத மாதிரி அடைச்சோம்னா திருப்பி தமோகுணம் தான் போவோம் அதனால் அந்த சாப்பாட்டுலையும் கூட பசி இருக்கும்போதே எந்திரிக்கணுமா பசி முள்ளே அடங்கின எந்திரிக்க கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தமோ குணத்தை வெல்வதற்கு வழியும் பிறகு ரஜோகுணத்தில் வந்து எப்படி வெல்றது அப்படின்னா எப்பயுமே வாழ்க்கை முழுவதும் டென்ஷன் செயல் செயல்னு இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு காலத்தில் நம்மளாலே செயல் செய்ய முடியாது வயசான என்ன ஆகும் செய்ய முடியாது சரி செய்ய முடிச்சுமா உட்காருவோமா வர்றவங்கக்கிட்ட நோய் நோயின்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்போம் பார்க்குறோம்ல வயசான பாட்டிகள்லாம் வீட்டில் பார்த்திங்கன்னா வேலையும் செய்ய முடியாது வர்றவங்கட்ட என்னத்தையாவது சொல்கிறது குழந்தைகள்கிட்ட சொல்கிறது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே அது ஒரு டென்ஷன் ஆகும் அந்த மா வேலை செய்கிற முழு பொழுதே அதை குறைச்சி பழகணும் அதுலேருந்து ஜபம் தியானத்துக்கு வர்றது இந்த ஆன்மீக விஷயங்களை ஈடுபாடு பண்ணும் இதெல்லாம் ரஜோ குணத்துலேருந்து சாத்தியத்து பல இடம் வச்சுக்கங்களேன் வயசான காலங்களில் இயல்பாகவே அதில் இருப்போம் முடியாது இந்த செயலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி என்ன பண்ணணும் பூஜை ஜபம் தியானம் படிக்கிறதில் கொண்டு வர்றது ரஜோ குணத்துலேருந்து சாத்தியம் ஏன் நம்மளுக்கு இயல்பாகவே ஆயிரும் உடம்பு அப்படி உடம்பு அப்படி ஆனால் சும்மா இருக்க முடியாது மனசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் நம்மள டென்ஷனாக இருக்கும் நம்ம இதெல்லாம் பழகிட்டோம்னா அழகாக உட்காந்து வயசான காலத்தில் சந்தோஷம் அனுபவிக்க முடியும் அப்போ ரஜோ குணத்திலிருந்து தமோ சாத்விகத்துக்கு வருவதற்கு செயல்களை குறைச்சி பழகி ஜபான் தியானத்தில் அதிகமாக ஈடுபடணும் பொறுப்பு நம்மளுக்கு நிறையா இருக்குது நல்ல தர்ம காரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் அந்த பொறுப்புகளை கொஞ்சமாக குறைச்சி குழந்தை கொடுக்க ஆரம்பிக்கணும் ஆவியை விட்டாலும் சாவியை விட மாட்டேன் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சு நல்ல காரியம் கூட அவனை பண்ண வைக்கணும் நிறையா தர்ம காரியம் பண்ணி இந்த காரியத்தை நீ பண்ண இனிமேல் அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக ஒப்படைச்சிடக்கூடாது அப்புறம் அவனும் போயிடுவான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து பழகி ஒப்படைச்சிட்டோம்னா நாம் என்ன பண்ணலாம் ரஜோ குணத்திலிருந்து சாத்விய குணத்துக்கு வந்துடலாம் முதல்ல பன்னெண்டு மணி நேரம் மேலே செஞ்சு அரை மணி நேரம் ஜபம் பண்ணியிருப்பான் பிறகு ஒரு மணி நேரம் ஜமம் ஒரு மணி நேரம் படிக்கிறது ஒரு மணி நேரம் நல்ல விஷயங்கள் பண்ணுறது மூடியுமா குறைச்சி ரஜோ குணத்திலிருந்து அந்த ஆதிக்கத்திலிருந்து சாத்வீ குணத்திற்கு வர வேண்டும் பிறகு சத்துவ குணத்தில் எப்படின்னா இந்த ஆதிக்கத்திலேருந்து விடுபடுவதற்கு சத்துவ குணத்துலேருந்து விலகவே முடியாது ஞானியாக இருந்தாலும் சத்துவ குணத்துலேருந்து இருப்பான் ஆனால் அதில் டச்சில்லாமல் இருப்பான் ஒட்டாமல் இருப்பான் அதை பற்றி பின்னாடி சொல்லப்போகிறார் குணாதித லட்சணத்தில் அது ஞானத்தால்தே முடியும் அங்கே நம்ம அதை விரிவாக பார்ப்போம் சிரவண மனநித்யாசலாம் பண்ண உடனே சத்துவத்தில் இருந்து கொண்டே இவன் சத்துவத்தில் அதிகமாக இருப்பான் ஆனால் அதில் பாதிக்கப்படாமல் அவன் இருப்பான் இப்படி மூன்று குணங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் எப்போ எந்த குணம் வெளிப்படுங்கிறது அவரவர்களுடைய முயற்சியும் அவர்கள் செய்த வினைப்பயனை வச்சுத்தே இருக்குது வினைப்பயன் என்ன நாம் ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பலன் இல்லை இந்த ஜென்மத்தில் செஞ்சது எல்லாம் சேர்ந்து வரும் ஆனால் முயற்சி இப்போ நம்ம கையில் இருக்குது அந்த முயற்சி அதிகமாக பண்ண பண்ண முயற்சி நம்ம கையில் இருக்கிறதுனால பழைய வினை அதிகமாக இருந்தால் கூட அந்த முயற்சி என்ன ஒண்ணா அந்த வினையை அடிச்சு நொறுக்கிட்டு திருப்பி நல்ல குணத்தை கொண்டு வர முடியும் ஆனால் முயற்சி கையில் இருக்கிற முயற்சியை விடக்கூடாது தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்திற்கும் ரஜோ குணத்திலேருந்து சாத்திய குணத்திற்கும் வர வேண்டும் மகாபாரதத்தில் யுத்தத்தை தவிர்க்க எவ்வளோ முயற்சி நடந்தது அங்கே வினவென்றுச்சு என்ன சில அப்படி ஆகும் அதுவும் நன்மைக்கு முடிஞ்சு ஒருத்தர் வந்து நம்மளை திட்டுறாரு திட்டுறதை நம்மளுக்கு புரியுது அவன் சரியில்லை அப்படின்னு மன அவனை திருப்பி திட்ட முடியும் திருப்பி அவன் தண்டனை கொடுக்க முடியும் அந்த சூழ்நிலை மன்னிச்சு விட்டோம்னா அதுக்கு பேர் சாத்வீகம் அந்த ஆற்றலை வளர்க்குறது மன்னிக்கும் குணம் திருப்பி திட்டம்னு வச்சுக்கோங்க அதுவும் முயற்சி தான் அது ரஜோகுணம் திருப்பி திட்டுறதும் இல்லை மன்னிக்கிறது முழுக்கலேயே புளிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்படி பண்ணிட்டானேன்ட்டு அது தமோ இதெல்லாம் இருந்து இதில் ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து முதல்ல விடுபடணும் விடுபட விவேகானந்தர் சொல்கிறார் நம்மளாம் தமோ குணத்தில் இருக்குன்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணாருங்களா முதல்ல ஆன்மீகத்தை தூக்கி வையுங்கன்ட்டார் முதல் சேவை பண்ணுங்க எல்லாம் சேவை பண்ணுங்கன்னார் நிறைய உழைச்சி நாட்டை முன்னேறணும்னு சொல்லி சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஏன்னா எல்லாம் இப்படி தமோ குணத்தில் நாடு அந்த நேரத்தில் வீழ்ந்து கிடஞ்சி அதனால் சொன்னார் தமோ குணத்துலேருந்து ரஜோ குணத்துக்கு வரணும் ரஜோ குணத்துலேருந்து சாத்வீகத்துக்கு வர வேண்டும் பிறகு குணங்களின் அடையாளம் எப்படி குணங்கள் இந்த குணம் இருக்கு தெரிஞ்சுக்கிறது லட்சணமும் அடையாளம் ஒன்று தான் லட்சணம் வந்து இருக்கும் வெளிப்படாமல் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது வெளிப்பட்டா இவன் இந்த குணத்தில் இருக்கான் இவன் இந்த குணம் தெரிஞ்சுக்கிற முடியும் அதுக்காக அடையாளத்தை சொல்கிற லட்சணம் மாதிரி தான் இதுவும் அதவே திருப்பி வளர்க்கறது மாதிரி குணங்களை எப்பயுமே நேர பார்க்க முடியாது அது வெளிப்பட்டாத்தையும் பார்க்க முடியும் ஏன்னா இந்த மாயையினுடைய அம்சந்தான் குணங்கள் மாயைக்கே ஒரு பேர் இருக்குது தெரியுமா சக்தின்னு பஞ்சதிஷையில் பார்த்தோம் மாயைக்கு சக்தின்னு ஒரு பேர் இருக்கு மாயைக்கு இனியூறு பேர் சக்தி சக்தி எப்பயுமே இருக்கிறது தெரியாது வெளியே வந்தாத்தே தெரியும் ஒருத்தர் உட்காந்துருக்காரு நடப்பாரா நடக்க மாட்டார்னு எப்போ தெரியும் அவருக்கு நடக்கிற சக்தி இருக்கா இல்லையான்னு நடந்தாத்தையும் தெரியும் நூறு ஸ்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற சக்தி கூட இருக்கான் உட்காந்துருந்தா தெரியுமா ஓடினாத்தையும் தெரியும் வெளிப்படும் பொழுது சக்தி தெரியும் ஒருத்தர் பேச சக்தி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் வடிவேல் பார்த்தி பண்ண கூட வரும் தயங்கேப்பான் அவன் இப்படி அவன் எப்படி இப்படின்னு சைகளை காப்பி ஊமையா அப்படின்பான் அவன் சை காமிக்கிறது ஒரு மணி நேரம் பேச மாட்டேன்னு காமிக்கிறது அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பேச ஆரம்பிப்பான் ஏதாச்சும் இன்பார்டாக பேசிக்கிட்டே இருப்பான் பேசினா தானே சக்தி இருக்குதுன்னு தெரியும் அப்போ ஊமையை நினச்சிக்கிட்டு அது மாதிரி குணம் வெளிப்பட்டால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த அடையாளம் என்ன குணம் இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படல் என்ன அது எந்த குணத்தில் இருக்கான்னு தெரியாது அப்படிங்கிறார் ஒருவர் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சொன்னார்ன்னா அவர் சத்துவ குணத்தினுடைய இருக்காருங்கிற அடையாளம் ஒரு சூழ்நிலையில் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதை கரெக்டாக சொன்னல ஏற்கனவே சொன்னோம்ல அந்த ஒரு படம் சினிமா படம் கூட சொன்னேன் ஒரு வார்த்தை சொன்னால் சரியாக புரிஞ்சுக்கிறது அந்த தயிரை பாதுகாக்கிறது சொன்னோம் சிங்கம் படத்தில் சொன்னோம் மாதிரி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய சொல்லுது செத்து சொல்லுது அம்மா சொல்லிடுச்சுன்னு செஞ்சால் என்ன அர்த்தம் தப்பாக புரிஞ்சுக்கிறது ஒரு வீட்டில் பார்த்தேன் ஒரு சின்ன பையன் ஒரு மூணாவது நாளாக படிக்கிற பையன் போய் என்கிட்ட போய் தொலை அப்படின்னு கதை போய்ட்டு அம்மா பாட்டுக்கிட்ட நீதானே சொன்ன தேடி கண்டுபிடிச்சி நீ தானே போச்சுன்ன அப்படிங்கிறான் ஒரு கோபத்தில் சொல்கிறாங்கிற என்ன வரணும் அதே சரியாக புரிஞ்சுக்கிறது நம்ம சாமியிட்ட ஒருத்தர் சும்மாட்டிக்கும் சண்டை போடுறது அவர் என்ன ஒரு சாமி என்ன பண்ணாரா இது ஒன்று கேள்விப்பட்டேன் என் மூஞ்சியில் முழுக்கவே கூடாதுனாரான் அவன் சிஷியன்ட்ட நாற்பது அவர் கிட்டத்திலே போகலான் ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பான்னு தெரிய வேணாமா சரியாக இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டால் சரியான அடையாளம் இன்னும் நடந்தது கோவத்தில் என்ன சொல்கிறாரையே மூஞ்சிலே முழிக்காதுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் சாமி பக்கத்தில் இன்னொரு சாமி சிஷியர் இருக்கார் இந்த சிஷியருக்கு அனுப்புகிறார் அந்த சிஷியர்கிட்ட என்னான்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு பாருங்கிறாரு சிரிச்சுக்கிட்டே அவன் ஏன்னா மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் போய் சிரிக்கிறீங்கன்னாரான் இதெல்லாம் சும்மா ஒரு இந்த வீட்டில் எங்கள் ஊரில் கிராமத்தில் அம்மா என்ன பண்ணும் இந்த தொடப்பக்கம் அடித்து அடித்து வீட்டுக்கு நோய் அடிச்சு விட அடிச்சு விட்ட உடனே நீ போயிடுவான் வீட்டுக்கு ஓடி போய் மத்தியானம் வரைக்கும் அப்படியே சுற்றுவான் வயிறு பசிங்க எப்படா அம்மா கூப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருப்பான் அம்மா என்ன செய்யும் அவனை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள் நுழைஞ்சால் காலை ஒடிச்சு போடுவேன் அடிச்சு துரத்துன்னு அம்மா எப்படா வரிவான்னுக்கிட்டு இருக்கேன் இதான உண்மை இது மாதிரின்னு சொன்னார் அந்த ச பிரமச்சாரி சாமி சொல் அப்போ கரெக்டாக புரிஞ்சிருக்கேன் அதே மாதிரி ஈவினிங்காக கூப்பிட்டார் அவர் சாமி அப்போ ஒரு வார்த்தை எந்த சூழ்நிலையில் எப்படி சொல்கிறான்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா சத்துவ குணத்தின் அடையாளம் அவனுக்கு சத்துவகுணம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லை அதே மாதிரி மோகம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பொருள் வேணும் வேணான்னா வந்து விலகி இருக்கக்கூடிய தன்மை பொறுமையாக இருக்கிறது படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறது இதெல்லாம் ஒருத்தனுக்கு இருந்தால் சத்துவகுணம் அவனுக்கு இருக்குங்கிற அடையாளம் பிற ரஜோகுண அடையாளம் இது என்னென்னா எதுலேயுமே திருப்தி வர்றதில்ல ஒருத்தனுக்கு என்ன செஞ்சாலும் திருப்தி இல்லை பேராசை பிஸ்னஸில் ஒன்று சொல்லுவாங்க எப்பயுமே பிஸ்னஸில் எனக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது இன்னும் இன்னும் இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கணும்பாங்களாம் ஒரே ஒரு திருப்தி ஞானத்தில் தான் வரும் வேறு எதுலேயே வராது இந்த ரஜோகுணம் வந்து எங்கே ஒருத்தர் திருப்தி இல்லாமல் பேராசையில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறானோ அது வந்து ரஜோகுணத்தின் அடையாளம் ஒரு பொருள் இருக்கும் என்கிட்ட அந்த பொருள் வந்து எனக்கும் பயன்படாது வேற யாருக்காவது பயன்படும் ஆனால் கொடுக்கவும் மனசு வராது இது ரஜோகுணம் லோபம் ரஜோ எனக்கு பயன்படுத்தினால் பரவாயில்ல எனக்கும் பயன்படுத்த மாட்டேன் அப்படியே வச்சுருந்து சில பேர் பாருங்கள் வீட்டில் சாப்பாடு வச்சுருப்பாங்க அது கெட்டு கீழே கூட்டுவாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் பயன்படுத்துகிறதில்லை கொடுக்கறதும் இல்லை இதெல்லாம் ரஜோகுண அடையாளம் நம்மளுக்கு தேவையில்லை இனிமேல் அது வேஸ்ட் ஆகிடும் நினச்சி கொடுக்கலாம்ல அப்படி இருக்கிறது ரஜோ குணத்தினுடைய அதிகமாக பேசுறது அதிகமாக வேலை செய்கிறது ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் டென்ஷனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுவும் ரஜோகண அடையாளம் சில பேர் மௌனவரதம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்க ஒருத்தர் அஞ்சு வருஷம் மௌன வரதம் இருந்தார் மௌனவரத சாத்விகமாக ரஜா குணமாக பொதுவாக சாத்திய குணம் தான் சொல்லுவோம் மௌன வரதம் சாத்திய குணம் அது உண்மையிலேயே அவர் இருந்து சாத்திய ஏன்னா அஞ்சு வருஷம் பேசாமல் இருந்தவர் நல்லா பக்குவமாக வந்திருக்கணும்ல பேச ஆரம்பித்த நான் ஸ்டாப்பு இது நடந்து ஒருத்தர் இருந்தார் பார்த்தேன் நான் அஞ்சு வருஷம் மௌனமாக இருந்துட்டு வந்தால் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டு இருக்கார் அது மௌன வரதம் இருக்குனாது தேவையின்டைய அப்படி தேவையற்ற பேச்சு அப்போ தமோவனத்தில் இருந்துருக்கார் சாத்விகத்தில் இல்லை அதனால ரஜோ வணம் வந்துருச்சுங்க பேச ஆரம்பித்த உடல எப் அதாவது பேசாமே இருக்கிறது ஈஸி அளவாக பேசுறது கஷ்டம் சாப்பிடாம இருக்கிறது ஈசி அளவாக சாப்பிட்றது கஷ்டம் அது சாத்விகுணம்ங்கிறது இப்படியும் பிறகு மன்னித்தல் இதெல்லாம் இருக்காது அவருக்கு கர்வம் இருக்கும் பிறகு தம்பித்துவம் இருக்கும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்ப்பீங்க பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க வீட்டில் ஒரு ஐநூறுபா ஒன்றாக இருக்கேன் ஒரே ஒரு செயின் போட்டுதே வருவாங்க எங்கே போனாலும் ஒரு புரிய கல்யாணத்துக்கு போனா கூட செயின் போட்டு வருவாங்க சில பேர் அஞ்சு வரல மோதரம் போட்டு வரலாம் பார்த்துருக்கேன் இது இந்த வரலையும் சேர்த்து மோதிரம் போட்டாலெலாம் பார்த்துருக்கேன் நான் இந்த வில்லு பாட்டுக்காரங்க அந்த காலத்தில் வில்லுபாட்டு படிப்பான் அவன் வந்து தங்கம் அந்த கவரிங் மோதரம்தான் போட்டிருப்பான் ரெண்டு கையிலையும் பத்து மோதம் எந்த தெரியணும்மா அடிக்கும் போது அவன் தான் நல்லா கேட்பாங்களா இதெல்லாம் என்னென்னா ரஜ குடத்தினுடைய தம்பித்துவம் கர்வம் தன்னை அப்படியே பெருசுபடுத்தி காமிக்கிறது இதெல்லாம் வந்து ரஜோகுணத்தின் அடையாளம் அப்படிங்கிறார் பிறகு தமோகுண அடையாளம் என்னன்னு சொன்னால் எது சத்துவகுணமோ எது ரஜோகுணமோ ரெண்டும் இல்லைன்னா தமோ குணம் அதற்கு எதிரான செயலை செய்வது அறிவு சாத்விய குணம் அறிவின்மை தமோ குணம் செயல் இரஜோ குணம் செயலின்மை தமோ குணம் இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் ஒரு குருகுலத்தில் ஒரு சிஷிய ரொம்ப ப்ரில்லியாக என்ன கேட்டாலும் கரெக்டாக பய சொல்லிட்டே இருப்பா ரொம்ப தெளிவாக இருப்பானா குருவுக்கு கொஞ்சம் கடுப்பு வந்துருச்சு என்ன எதை கட்டாலும் ரொம்ப துல்லியமாக சொல்கிறான் மந்தமாகவே இருக்க மாட்டேனே இவனை கொஞ்சம் அடக்கி வைக்கிறேன்னு நினச்சி டெய்லி எருவும் பால் கொடுக்க சொன்னாரான் கொஞ்ச நாளில் மந்தம் ஆகிட்டானா பால் கொடுத்து அப்படின் மந்தம் தெரியல கடமையை செய்வதில் சோம்பல் அதிகமாக தூக்கம் எங்கே தூங்கக்கூடாது அங்கே தூங்கிறது வகுப்பில் தூங்கினா கூட பரவாயில்ல வீட்டில் அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு தூங்குனேன்னு என்னாகும் ஒரு வீட்டில் நடந்துச்சு பாலை காய வச்சு சிறுமில் தானே இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டாங்க கறியாகி அந்த பாத்திரை உருகிற அளவுக்கு காயப்போச்சு வீட்டுக்காரர் வந்து பார்த்தா கறி வீடு பூரா புகையாக இருக்குது அப்படி ஒரு தூக்கம் டிரைவிங் ஓட்டும்போது தூங்கும்போது தூங்கலாமா வகுப்பில் தூங்கினாக்கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சாமியிட்ட ஒரு டிரைவர் இருந்தார் நைட்டும் பகல் ஓட்டினா கூட தூங்க மாட்டாங்க ஸ்டேரிங்கை பிடிச்சாச்சுன்னா தூக்க வராது ஆனால் இறைக்கி தவிர அப்படியே படுத்துருவாப்புல ஃப்ளாட்டை அவர் அப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்காரு ஸ்டேரிங் கையில் பிடிச்சாச்சுன்னா தூங்க மாட்டாப்புல ஏன்னா நைட்டும் ஓட்டி பகலும் ஓட்டினாலும் சாமி தூங்கிட்டு வருவார் அப்படி ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன் இப்படி மூன்று அதாவது தூங்கக்கூடாது நேரத்தில் தூங்கிறது சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து தமோகுணத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிறார் இந்த மூணுக்கு அடையாளம் பார்க்கணும்னா இராமாயணத்தில் விபீஷணன் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சத்வகுணம் கும்பகர்ணன் தமோகுணம் ராவணன் ரஜோகுணம் இந்த மூணு பேர் அடைஞ்ச பலன் பின்னாடி சொல்கிறாரு வருது பலனு பார்க்கும்போது பார்க்கலாம் இருந்தாலும் சொல்லிடுறேன் சாத்ரிய குணமுடையவன் என்ன ஆகிறான் கடவுளை அடைஞ்சான் சுகமான போகத்தையும் அடையிற ராஜ்யத்தையும் அவனுக்கு கிடைச்சிருக்கு கடைசியில் பேராசை பேராவல் ரஜோகுணம் அழிஞ்சு போறான் அவனுக்கு துணை போன தமோ குணம் கும்பகர்ணம் எப்பதான் தூங்கிக்கிட்டே இருப்பான்ணம் துணை போய் அவன் அழிஞ்சு போறான் இப்படி இந்த மூன்று குணங்களுக்கு அடையாளம் பார்க்கணும்னு சொன்னா ராமாயணத்தை பார்க்கலாம் சரி பலன் என்னன்னு பார்க்கலாம் இதுல இறந்த பிறகு என்ன பலன் இருக்கும்போது என்ன பலன் சாத்விய குணத்தில் அதிகமாக இருந்து ஞானத்தை அடையாமல் இறந்தால் மூணு குணத்தில் இருந்தாலும் பிறவி உண்டு சாத்ய குணத்தில் இருந்தாலும் பிறவி இல்லாமேலாம் போது மீண்டும் பரப்பான் மூணு குணங்களையும் கடந்த ஞானி மட்டும்தான் பறக்க மாட்டான் இந்த சாத்ய குணம் அதிகமான வாசனையில் இருந்து ஒருத்தர் இறந்துட்டான்னா சொர்க்க முதலிய மேலான லோகங்களில் பிறப்பான் அல்லது உத்தமமான குடும்பத்தில் பிறந்து ஞானத்தை அடைவதற்குடான சூழலில் பிறந்து அவன் அங்கு சாத்ய குணத்தை மீண்டும் கடைபிடித்து அதிலிருந்து விடுபட்டு ஞானத்தை அடைவான் ஒன்று சொர்க்கம் போன்ற மேலான லோகம் அல்லது ஞானத்தை அடையக்கூடிய ஒரு சூழலுள்ள குடும்பத்தில் பிறப்பான் குடும்பத்தில் பிறப்பான் இவன் சாத்ய குணம் அதிகமான நிலையில் ஒருவன் இறந்தால் இவனுடைய கதி அங்கே போய் ஞானத்தை அடைவான் அந்த ரெண்டாவது பிறந்தவுடன் அவனுக்கு அந்த நம்ம போன ஜென்மத்தில் ஒருவேளை சாத்ய குணத்தில் இறந்திருக்கலாம் அதனால் கீத கிளாஸுக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கலாம் இருக்கலாம் எத்தனை பேர் வர்றாங்க வேதாந்தம் படிக்கிறது பாருங்கள் ரொம்ப கம்மி கோயிலில் கும்பாபிஷேகம் கூட்டம் கூடும் கும்பாபிஷேகம்னு லட்சக்கணக்கான பேர் வருவாங்க ஒரு ஆன்மீகத்தில் வந்து தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ கீத கிளாஸோ உபனிஷத் கிளாஸோன்னா ரொம்ப கம்மி தயானசாமி கூட சொன்னார் தேனிலா திரப்பலாக்கு வந்திருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட்னு போட்டதுக்கு அந்த பிரச்சாரங்கிற வார்த்தை வந்து வேதாந்தத்துக்கு ஒத்து வராதுன்னார் ஏன்னா வேதாந்த பிரச்சாரம் பண்ண முடியாது அது வெற்றிக்கல் அரியாண்டல் கிடையாதுன்னாரு ஏன்னா ஒரு குரு சிஷியர் ஏதோ நாலு பேர் படிப்பான் அப்புறம் அவன் நாலு பேருக்கு சொல்வான் இப்படித்தான் வருமா இது அப்படியே எல்லாருக்கும் பரப்புறது மாதிரி பக்தியை பரப்புறது மாதிரி பரப்ப முடியாதுன்னு ஏன்னா கம்மி அந்த சூழலில் அவன் பிறப்பான் ரொம்ப அபூர்வம் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மிங்கிறாரு வேதாந்த கிளாஸில் மட்டும் வயசு வித்தியாசமே கிடையாது காஞ்சு வயசு பையன் இருப்பான் நாற்பது வயசானிருப்பார் ஐம்பது வயசு அறுபது வயசு நூறு வயசு வரைக்கும் கூட வேதாந்தன் கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க ஒரே கிளாஸ்மேட் இருப்பான் பார்க்கலாம் வேதாந்தத்தில் மட்டும் வயசு வித்தியாசம் கிடையாது அந்த சூழ்நிலையை உருவாக்கி அப்படிப்பட்ட சூழலில் பிறப்பான் ரஜோகுணத்து ஆதிக்கத்தில் இறந்தவன் மீண்டும் செயல் செய்யக்கூடிய இடத்தில் பிறப்பானான் இந்த பூ உலக பூலகத்திலே பிறப்பானா பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாக செயல் செய்கிறதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்கும் அங்கேதான் பிறப்பானான் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து மரணப்படுக்க இருக்கார் குழந்தையெல்லாம் பார்க்க வருது அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா இப்போ எதுக்கு கடையெல்லாம் பூட்டிட்டு என்னைய வந்து பார்க்குற இவர் சாக போகிறார் இவர் கடையை பூட்டிகிட்டு வந்து குறைஞ்சி போச்சான் சொல்லுவார் அப்படியே ஏன்னா இவருக்கு எப்போ பார்த்தாலும் டென்ஷன் அப்படி இருந்தால் திருப்பி என்ன பண்ணுவார் அதே மாதிரி சொல்லலைன்னு அவர் பிறப்பார் அங்கே பிறந்து மீண்டும் பிறந்து அந்த செயலை தொடருவார் அவர் ரஜோகுண ஆதிக்கத்தில் இருப்பேன்னு அப்படித்தான் எப்போ பார்த்தாலும் செயலை பற்றியே நினைக்காது சாகும்போது கேட்டால் அது என்ன இது என்ன அந்த தொழில் என்ன இதுல எவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே செத்தா எப்படி இருக்கும் திருப்பி அதே சூழல் உள்ள சூழ்நிலையில் பிறப்பாருங்கிறார் பிறகு தமோகுண ஆதிக்கத்தில் இறக்கிறவன் கீழான லோகங்களை அடைவான் அல்லது ஒரு பண்பில்லாத குடும்பத்தில் பிறப்பான் பண்பற்ற குடும்பத்தில் பிறப்பான் அல்லது மரம் செடி கொடி மிருகங்கள் பறவைகள் இப்படி மிருக மற்ற உயிரினங்களாகவும் பிறப்பான்றார் தமோ ஆதிக்கத்தில் இருந்தவன் ஆனால் இந்த மூன்று குணத்தில் இருந்தாலும் மூன்று குண ஆதிக்கத்தில் மூன்று குணம் இருக்குது எந்த ஆதிக்கம்னா முக்கியம் சத்துவகுண ஆதிக்கத்தில் இருந்தால் மேலான லோகம் அல்லது நல்ல குடும்பம் ரஜோகுண ஆதிக்கம்னா இப்போ எப்போ பார்த்தாலும் டென்ஷன் செயல்படக்கூடிய குடும்பம் தமோகுண ஆதிக்கம் கீழான லோகங்கள் அல்லது பண்பில்லாத குடும்பம் அல்லது மற்ற உயிரினங்களாக பிறப்பான் எல்லோருக்கும் புனர்ஜென்மம் உண்டு குணங்களை கடந்து ஆத்ம ஜானத்தை அடைந்தால் மட்டுமே பிறவா நிலையை அடைவான் சரி இது சத்த பிறகு அதை பற்றி எங்களுக்கு எதுக்கு இப்போ அப்போ பார்ப்போம் இப்போ என்ன பலன் கிடைக்கும் அதை சொல்லுங்கன்னு அதையும் சொல்கிறாரு சத்துவகுணம் புண்ணியத்தை தரும் ரஜோகுணம் பாவத்தை ரஜோகுணத்தில் புண்ணியந்திர ரஜோகுணம் இருக்குது சமுதாய சேவையெல்லாம் புண்ணியந்தேன் பாவம் தராது பேராசையும் பேராவலும் சுயநலத்தோடு செய்கிறது அது மட்டும் இல்லை அதர்மமான செயலை செய்யக்கூடிய ரஜோகுணம் பாவத்தை தரும் தமஸ் பாவ புண்ணியம் இரண்டையும் தராது காலத்தை வீணடித்து பாவத்திற்கு ஒரு விதையாயிருக்குங்கிறார் சத்துவ குணம் சுகத்தை கொடுக்கும் பிறகு சித்த கொடுத்து ஞானத்திற்கு தகுதியை கொடுக்கும் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பணம் வந்து நம்ம சுகத்தையும் அனுபவிக்கலாம் தர்ம பயன்படுத்தலாம் அது மாதிரி சத்துவ குணத்தில் இருக்கிறதே ஒரு சுகத்தை கொடுக்கும் அந்த சத்துவ குணம் இன்னொன்று சித்த சுத்தியை கொடுத்து ஞானத்துக்கு தகுதியும் கொடுக்கும் இது இகலோக பலன் ராஜோ குணம் பேராசை லோபம் பிறகு டென்ஷன் ஆகிறது பொறாமை போட்டி இந்த மாதிரி குணங்களை கொடுத்து துக்கத்தைத்தையும் கொடுக்கும் சில ரஜஸ் மட்டும்தான் புண்ணியத்தை கொடுத்து சுகத்தை கொடுக்கும் சாத்விகத்தோடு சேர்ந்த ரஜஸ்னு சொல்லுவாங்க பெரும்பாலான ரஜோ குணம் துக்கத்தில் ஆழ்த்தும் தமோகுணம் கவனக்குறைவியும் அறிவின்மையையும் கொடுத்து துக்கத்தில் ஆழ்த்தும் சோம்பலை கொடுத்து துக்கத்தில் ஆழ்த்தும் இந்த பலன் இதேதான் விபீஷணன் கும்பகர்ணன் பார்த்துக்கலாம் சத்துவகுணத்திலிருந்தா கடவுளை அடையிறான் ராஜோகுணம் தமோகுணம் அழிவு நோக்கி நம்மளை விட்டு செல்கிறது சத்துவகுணம் மேல் உலகம் சொர்க்க முதலிய லோகங்களை கொடுக்கும் பண்புள்ள உயர்ந்த குடும்பத்தில் பிறக்கச் செய்யும் இது இறந்த பிறகு இங்கே புண்ணியத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும் ரஜோகுணம் இறந்த பிறகு இந்த பூ உலகிலேயே செயல்படக்கூடிய சூழலில் பிறப்பான் இங்கே இருக்கும்போது பேராசை லோபம் இந்த மாதிரி இதில் இருந்து துக்கத்தை கொடுக்கும் பாவத்தை கொடுத்து மனசஞ்சலத்தை துக்கத்தை கொடுக்கும் தமோகுணம் பூவுலகில் கீழான பிறவி அல்லது கீழான லோகங்கள் அல்லது பூ உலகில் வேற பிறவிகள் மரம் செடி கொடி மற்ற மிருகம் பறவைகள் இந்த மாதிரி பிறவிகளை கொடுக்கும் இங்கே இருக்கும்போது கவனக்குறைவினாலும் அறிவின்மையினாலும் சோம்பலினாலும் தூக்கத்தினாலும் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருப்பான் இது இகலோக பலன் பிறகு குணங்களை கடந்து நிர்குண ஆத்மாவை எப்படி அறிதல் அது ஞான அதாவது இந்த ஞானத்தை பெற்ற பிறகு அவன் எந்த குணத்தில் இருப்பான் மூணு மொழி கடந்த கடந்தன்னு சொல்கிறான் ஒருத்தர் ஞானத்தை அடைஞ்சிட்றான் அடைஞ்ச பிறகு எந்த குணத்தில் இருப்பான்னா அவன் சத்துவ குணத்துல இருப்பான் ஞானத்தை அடைவதற்கு முன்பும் சத்துவ குணத்தில் இருப்பான் ஞானத்தை அடைஞ்ச பிறகான் சத்துவத்தில் தான் இருப்பான் ஆனால் என்னன்னா அதில் பாதிக்கப்படாமல் இருப்பான் சத்துவத்தில் இருந்து கொண்டே சத்துவத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பான் எது உண்மை எது பொய் என்ற ஞானம் இருக்கும் இந்த குணமும் மித்தியா என்ற ஞானம் இருக்கும் அதனால் அந்த குணத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வீட்டில் பந்தப்படாமல் இருக்கிறது பெரிய கஷ்டம் வீட்டுக்கு வெளியே இருந்து பந்தப்படாமல் ஈஸியாக இருந்துடலாம் இந்த குணத்துலேயே இருந்து குணத்தில் பந்தப்படாமல் இருக்கிறது இந்த ஞானத்தினுடைய மகிமைங்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் மழை வெளியே பெய்யுது நினையாமல் வீட்டுக்குள்ளே இருக்க பெரிய கஷ்டம் கிடையாது வெளியே மலையில் போய் நனையாமல் இருக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு நல்லா ரெயின் கோட்டு போட்டுக்கிறோம் நல்லா ஷூ போட்டுக்கிறோன்னா ஒரு கொடையை வச்சிட்டு போனால் அணையாமல் இருக்கலாம் இந்த ஞானம்ங்கிறது மலையில் இருந்துக்கிட்டே மலையில் அணையாமல் இருக்கிறது மாதிரி சத்துவ குணத்தில் இருந்து கொண்டே இந்த ஞானம் அந்த சத்துவ குணத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கும் இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஜானம் ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாவது ஆத்மனாத்ம ஜானம் ஏழில் பராப்பிரகிருதி அபராப்ரகிருதி பதிமூணில் கேத்திர சகுன நிற்குணஞானம் இப்போ சகுனத்தை பற்றியெல்லாம் பார்த்தோம் நிற்குணானம் வேண்டும் இந்த சகுணம் நிர்குணம் சகுணங்கிறது இந்த மூன்று குணத்தோட கூடியது இந்த பிரபஞ்சமெல்லாம் அதுதான் இங்கேயும் இருக்குங்கிற அறிவு வரணும் முதல்ல இந்த உடல் உள்ளம் இந்த உலகம் எல்லாம் எதிலிருந்து வந்துச்சு மாயிலேருந்து வந்துச்சு இது எல்லாம் ஒன்றுதேங்கிற அறிவு வேணும் இதற்கு ஆதாரமாக ஆத்ம தத்துவம் இருக்கிறது அந்த உணர்வு தத்துவம் இருக்கிறதுங்கிற அறிவு தான் ஞானமே இப்போ வெளியே இட்லி இருக்குது சாம்பார் இருக்குது சட்னி இருக்குது சூடாக இருக்குது அதில் பஞ்ச போதும் இருக்குது அப்போ அது பஞ்ச போதும் இருக்கா இல்லையா கொஞ்ச நேரத்துக்குள்ளே உள்ளே போயிருச்சு இப்போ அது என்னாச்சு உடம்பாக மாறி போச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே இருந்தது அதுக்கு ஒரு பேர் சொல்கிறோம் இப்போ என்ன சொல்கிறான் இப்போ நான் நம்ம மாயம் அந்த செய்கிற ஆற்றலில் எங்கே இருந்த செயல் யார் அதுவும் அந்த மூணு குணத்தினால வந்ததுதான் செயல் செய்பவன் அந்த செய்யக்கூடிய அந்த பொருளை அனுபவிப்பவன் எல்லாமே இந்த முக்குணமயமான இந்த மாயையிலிருந்து நான் செய்கின்ற செயலும் அந்த மூன்று குண வடிவமானது இந்த அனுபவிக்கிற பொருள்களும் மூன்று குண வடிவமானது இந்த அனுபவிப்பவனும் மூன்று குண வடிவமானதுங்கிற அறிவு வரணும் இதுதான் ஞானம் இந்த அறிவை பெற வேண்டும் இந்த மூன்று குணங்களுக்கு ஆதாரமாக உணர்வு சுரூபமாக ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் இது கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் நம்ம நிறைய அத்தியாயங்களை பார்த்துருக்கோம் இங்கே ரொம்ப வளர்க்கணும்னா திருப்பி தூக்கம் வந்துடும் போதும் இதெல்லாம் கிடைச்சா மரண பயத்தில் இருந்து விடுதலை பொதுவாக மரணத்தை கூட யாரும் பெருசாக நினைக்க மாட்டாங்க மரணம் வந்துடுமேங்கிற பயம் இருப்பாருங்க இதுதான் பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அந்த மரணம் வந்துடுமேங்கிற பயமே அவனுக்கு போயிடும் ஐ ஆம் ரெடி எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் எப்போதெல்லாம் இந்த உடம்பு எடுத்துக்க அப்படின்னு இருந்துருவான் அந்த ஞானத்தினால் இந்த ஞானத்தை அடைய பகவான் கொடுத்த இது ஒரு கருவி அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு கருவியாக பார்ப்பானே ஒளிய இந்த கருவியை அந்த வேலை முடிச்சு என்ன பண்ணுவான் அதை கொடுத்துட்டு நம்மட்டு போயிடுவோம் இந்த உடம்பு தற்காலிகமாக பகவான் கொடுத்துருக்காரு ஐம்பது வருஷம் கொடுத்துருக்கலாம் அறுபது வருஷம் கொடுத்துருக்கலாம் நூறு வருஷம் நூற்றி வருஷம் கூட இருக்கலாம் அவ்வளோதான் பிறகு என்ன பண்ணணும் கொடுத்துட்டு போயிடணும் இந்த காலேஜில் லேபிளில் இந்த இதெல்லாம் டெஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய கருவிகளெலாம் பயன்படுத்தணும் எக்ஸாமுக்காக பண்ணுவோம் முடிஞ்சப்பறம் தூக்கிட்டா வர முடியும் பரிச்சை முடிஞ்சுன்னா தூய் கொடுத்துட்டு வந்துடணும் இந்த மாலில் பார்த்திங்கன்னா சில மால் சிட்டியில் இருக்கும் இந்த குழந்தைங்க விளையாட்றதுக்கு பணம் கட்டுங்க இந்த ஐநூறுரூவா கட்டினா அவ்வளோ விளையாடலாம் ஆயரருவா அது தீர்றது வரைக்கும் விளாடலாம் தீர்ந்தப்பறம் என்ன வரணும் போட்டு வந்துடுணேன் அங்கே எதுவும் எடுத்து வர முடியாது அது மாதிரி நம்ம கர்மவனம் முடிஞ்சுன்னு இந்த உடம்பு வேலை முடிஞ்சு தூய் போட்டு எடுத்துக்கன்ட்டு வந்துடணும் பத்திரகிரியார் ஒரு பிரார்த்தனை பண்ணாராம் பஞ்சபூதங்களே எனக்காக தற்காலியும் அந்த உடம்பு கொடுத்தீங்க இந்த உடம்பை வச்சு நான் என்ன வேலை பண்ணணும் பண்ணிட்டேன் இன்னி நீங்களே இந்த பஞ்சபூதமே இந்த எடுத்துக்கங்க அப்படின்னு என்ன உடம்பு கடைசியில் பஞ்சபூதத்தில் வந்துச்சு பஞ்சபூதத்தில் போயிடும் இது இயல்பு அதுக்கு தயாராக இருக்கணுங்கிறார் அது மட்டுமல்ல இந்த ஞானத்தை பெற்றவன் சத்துவ குணத்தில் இருப்பான் ஆனால் சத்துவ குணத்தில் இருக்கிறோங்கிற உணர்வே இல்லாமல் அது அவனுக்கு சுபாவமாகவே வந்துவிடும்ங்கிறார் இயல்பாக இருக்கும் நம்ம ஒரு வேலை செஞ்சால் நான் வேலை செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்கிறேன் நம்ம இருபத்தி நாளும் சுவாதிச்சுக்கிட்டுருக்கான் நான் சுவாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோமா எங்கேயாவது உள்ளவமா ஏன்னா அது இயல்பு அப்படி இவனுக்கு சத்துவ எப்படி தன்னை ஏறியாமல் உள்ளே போய் வருதோ அப்படி ஆயிரும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு நிமிஷம் நின்னால் ஆள் அவுட்டு அது சொல்லுதா எத்தனையோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதான் ரத்தம் உடம்புக்குள்ள சொல்கிறாங்க ஆனால் அது வந்து என்ன ஆகுது கர்வமே இல்லாமல் இருக்குது அது மாதிரி சத்துவ குணத்தில் இருந்தாலும் அது இயல்பாக அவனுக்கு இந்த ஞானத்தால் மாறிவிடும் சத்துவ குணத்தை நீக்கவே முடியாது ஞானத்திலேருந்து சத்துவ குணத்துலேருந்து இருக்கணும் ஒரு கண்ணாடி இருக்குது கண்ணாடி துணியை போட்டு மூடி இருக்குது அந்த துணி வந்து தமோ குணம் முதல் துணி எடுத்துடணும் ஒரு தூசி இருக்குது தூசியைத் தொடக்கிறது ரஜோ குணம் கண்ணாடிதே சத்துவகுணமே அந்த கண்ணாடியில் ஞானம் நம்ம முகத்தை பார்க்கணும் சத்துவ குணத்தை வச்சு கண்ணாடியை சத்துவ குணத்தை நீக்கிறேன்னு சொல்லி கண்ணாடியை உடச்சா என்னாகும் ஒன்றும் பண்ண முடியாது கண்ணாடி உடையக்கூடாது சத்துவகுணத்தில் இருக்கணும் ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணணும் ஞானத்தை நம்மளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம பார்க்கும்போது கண்ணாடியை பார்க்குறமுறை எண்ணமே இருக்காது தெரியுமா உங்களுக்கு வேறு எதை பார்த்தாலும் அதை பார்க்குறோங்கிற எண்ணம் இருக்குது கண்ணாடியை பாருங்கள் நம்ம கண்ணாடியை பார்க்குறோங்கிற ஃபீலிங்கே இருக்காது நம்மளைத்தான் பார்ப்போம் வீட்டில் கூட சில பேர் சொல்லுவாங்க இந்த சாவியை ஒழிச்சு விற்கிறது கண்ணாடி பின்னாடி ஒழிச்சு வச்சு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாத்தையும் தேடுவானா கண்ணாடிக்கு முன்னாடி போனால் இவன் முகத்தை பார்த்துட்டு அந்த கண்ணாடிக்கு பின்னாடி தேடுறத மறந்துடுவானா ஏன்னா அங்கே த தான் காமிக்காது அதனால் சத்துவ குணம் இருக்குன்னு அதை உடச்சிடக்கூடாது அதில் இருந்துக்கிட்டு இந்த ஞானத்தை அடைய வேண்டும் இந்த மூன்று குணங்களில் இருந்தாலும் மூன்று குணங்களிலிருந்து அவன் பந்தப்படாமல் இருப்பான் அடுத்து குணாதீத லட்சணம் ஞானத்தை அடைந்தவன் எப்படி இருப்பான் ஞானத்தை அடைந்தவன் சமநிலையில் இருப்பான் அங்கே சொன்னார் ரெண்டாவது இத்தியாயத்தில் சிதப்பிரக்க லட்சணம் இந்த இங்கே குணாதீதன் ரெண்டு ஒன்று குணங்களை கடந்தவன் ஆனால் சத்துவ குணத்தில்தான் இருப்பான் இவன் எப்படி இருப்பான்னு சொன்னால் மூன்று குணத்துக்கு லட்சணம் பார்த்தான் ஒவ்வொரு குணத்தில் இருக்கிறவனுக்கு இங்கே மூன்று குணத்தை கடந்தவனுடைய லட்சணம் பார்க்கணும் அர்ஜுனன் கேட்குறான் அங்கே மூன்று குணத்திலிருந்து எப்படி நடப்பான்னு பார்த்தோம் இங்கே மூன்று குணங்களை கடந்தவன் எப்படி நடப்பான் இதை இங்கே பார்க்குறோம் இந்த இடத்துல பிறகு அது எப்படி கிடக்கிறது தமோ குணத்துலேருந்து ரஜோ குணத்துக்கு எப்படி வருது ரஜோ குணத்துலேருந்து தமோ குணத்துக்கு வர்றதுன்னு ரஜோ சாத்விகத்துக்கு வர்றதுன்னு ப சாத்விகத்திலேருந்து திருப்பி அதையும் கடந்து ஞானத்துக்கு வருவது எப்படி அப்படிங்கிறத பற்றி குணாதித லட்சணத்தில் இங்கே சொல்கிறாரு இந்த குணாதீதத்தில் குணங்களை கடந்தவன்கிறவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் வெளியே பார்த்து தெரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா குணம் என்ன குணத்தில் இருக்கானா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் குணங்களை கடந்தவனை கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னென்னா இவனு சத்துவ குணத்துல இருப்பான் ஞானியம் ஞானத்தை அடையாத ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் சத்துவ குணத்தில் அவனும் சத்துவ குணத்தில் இருப்பான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாது என்ன வித்தியாசம்னு சொன்னால் ரஜஸ்லையும் தமசுலேயும் கஷ்டம் வந்தால் வெளியே தெரிஞ்சிடும் சாத்வீகத்தில் இருக்கக்கூடிய துயரை வந்து வெளியே தெரியாது அவன் துயரப்படுமா வெளியே தெரியாது ஞானி சாத்விகத்தில் இருப்பான் ஆனால் அவனுக்கு துயரமே இருக்காது அவனுக்கு துயரம் இருக்கும் வெளியே தெரியாது இவனுக்கு துயரமே இருக்காது அதனால் வெளியே தெரியாது அப்போ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாதனால வெளியே கண்டுபிடிக்க முடியாது நாம குணாதீதானான்னு பார்க்க முடியும் அடுத்தவன் குணாதிதானு இதை கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளையும் நாம் ஆராய்ச்சி போய்விடுறதுக்குத்தான் இந்த குணாதீத லட்சணம் இந்த குணாதீதன் என்னன்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க காரிய நாசம் சொரூப நாசம் சொல்லி இவன் வந்து கா சொரூபத்தை நாசம் பண்ண மாட்டான் காரியத்தை நாசம் பண்ணிடுவான் எப்படின்னா இந்த சத்துவ குணத்தை நாசம் பண்ண மாட்டான் சத்துவ குணத்தினுடைய காரியத்தை நாசம் பண்ணிடுவான் ஒரு கடலைப்பருப்பு இருக்க முதல் உதாரணம் சொன்னதை கடலைப்பருப்பை நாசம் பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அடிச்சு சட்னி ஆயிக்கிடலாம் அந்த சொரூபமே அழிஞ்சு போச்சு ஆனால் அதில் இன்னொரு பெரிய பலன் என்ன அது முளைச்சி பருப்பாக வரும் செடியாக வரும் வறுத்துட்டா சொருபம் அழியலை சொருபம் அப்படியே இருக்குது சு ப பருப்பு அப்படியே இருக்கு ஆனால் அதனுடைய முக்கியமான காரியம் என்ன முளைக்கிறது அது அழிஞ்சு போயிடும் அது மாதிரி இந்த ஞானி சத்துவகுணத்தில் இருப்பான் சத்துவகுணம் வெளியே காரியம் அப்படி அந்த பொருள் அப்படியே இருக்கும் சத்துவ குணம் இருக்கும் அதனுடைய செயல்பாடான சத்துவ குணத்தில் பந்தப்படுகின்ற துக்கம் அவனை விட்டு நீங்கிவிடும் அவனுக்கு சொரூப நாசமாகாது காரிய நாசம் அது தூங்குவான் செயல்படுவான் எல்லா செயலும் பண்ணுவான் அந்த செயலினுடைய விளைவு இருக்கே பருப்பு முளையா வரக்கூடிய விளைவு இருக்கே அது இருக்காது சொரூபம் இருக்கும் அதனுடைய இது ஞானியினுடைய குணங்களை கடந்தவனுடைய லட்சணம் அது மட்டுமல்ல அவன் எல்லாவற்றிலும் சமமாக இருப்பான் தமோ குணத்தில் இருக்கவனுக்கும் இந்த இதை கடந்தவனுக்கும் தெரியாது சாத்வியத்தில் இருக்கும் உனக்கு இந்த ஃப்ளைட்டில் போன அனுபவங்கள் தெரியும் இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் அந்த இதுக்கு பாருங்கள் ரெக்கை பக்கத்தில் உட்காந்துருங்க கீழே உட்காந்துருக்கீங்க ரெக்கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தர ஒன்று ரெக்கதே தெரியும் அப்போ அமைதியாக இருக்கும் பறக்க ஆரம்பிக்கிது பெல்ட்டெல்லாம் போட்டால் அப்போ கொஞ்சம் ஷேக் இருக்கும் இந்த நின்னுக்கிட்டிருக்கும்போது தபோ குணம் பறக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கல கொஞ்சம் அப்படியே தூக்கம் வாந்தியதெல்லாம் அவன் தெரியும் அது வந்து ரஜாவுக்குணம் நல்ல ஹைட்டில் பறந்துருச்சு அப்பயே அந்த ரெக்கை தெரியும் ஒன்றும் தெரியாது போகாத மாதிரி அமைதியாக இருக்குது ஆனால் பயங்கர ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது வேறு இடத்துல தான் கூட மேக இந்த ரெக்கைக்கு பக்கத்தில் இருந்திங்கன்னா இந்த அனுபவம் இருந்தால் தெரியும் அப்போ சாத்திய குணம் ரஜோ குணம் த மூணுமே இருக்காது இல்லை இந்த ச சம குணமும் சாத்தியமும் ஒன்றாத்தே இருக்கும் குணங்களை கடந்த நிலை மேலே போயாச்சுன்னா ஒன்றா இருக்கும் அதே மாதிரி இவன் எல்லாவற்றிலும் சமமாக இருப்பான்னு எப்படி இருக்கிறான்னு சொன்னால் இவனுக்கு நல்லவனோ கெட்டவனோ நல்லதோ கெட்ட செய்யலோ எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான் இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ இவனுக்கு ஒரு சம நோக்கு இருக்கும் அதற்கு ஒரு உதாரணம் கீழே இருக்கிறோம் இது சின்ன செடி இது பெரிய செடி பெரிய மரம் நந்த மரம் இந்த மரம் எல்லாம் தெரியுது மலைக்கு மேலே போயாச்சுன்னா ஒரு வனத்துக்குள்ளே இருக்கும்போது பெரிய மரத்தை பார்ப்போம் சின்ன மரத்தை பார்ப்போம் புள்ளியும் பார்ப்போம் அவ்வளோ வித்தியாசம் தெரியும் அதுவே ஒரு மலை மேலே நின்று பார்த்தா அந்த வனமே ஒரு பசுமையாக தெரியும் அங்கே எல்லாம் சமமாக தெரியும் அப்படி ஞானிக்கு எல்லாம் ஒரு சம நோக்கு இருக்கும் பெரிய மலை இருக்குது கடல் இருக்குது எல்லாம் இருக்குது விண்வெளியில் போயாச்சுன்னா பூமி எப்படி தெரியும் இமயமலையும் ஒன்றாத்தையும் தெரியும் கடலும் ஒன்றாத்தையும் தெரியும் நாம் சந்திரனை பொறுத்தவரை நாம் விண்வெளியில்தான் இருக்கோம் சந்திரனில் எவ்வளோ பள்ளங்கள் இருக்குது எவ்வளோ மலைகளெலாம் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா தெரியுதா அதை பொறுத்தவரை நம்ம உயரமாக இருந்து பார்க்குறோம் இப்படி ஞானம் என்ற உயர்ந்த நிலையில் பார்த்தால் இவன் குணங்களை கடந்து எல்லாவற்றிலும் ஒரு சமத்தை பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பார் இது இந்த ஞானி குணங்களை கடந்தவனுடைய லட்சணம் கல்லையும் செங்கலியும் ஒன்றா பங்கத்தையும் செங்கலையும் ஒன்றா பார்ப்பானான் ஒருத்தர் சாமியை பார்க்க போனாரான் ஒரு சூப்கேஷ் நிறையா தங்க கட்டி கொண்டு போனாரான் என்னான்னு கேட்டாராம் தங்க கட்டி சாமினாரான் எங்களுக்கு செங்கலும் தங்கமும் ஒன்றுதான் அப்படின்னாரான் அந்த சாமி செங்கக்கட்டியும் தங்க கட்டியும் ஒன்று இவர் பேசாம இருந்துருக்க வேண்டியனா உங்களுக்கு வந்தால் அப்படி இருக்கலாம் சாமி எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது சொல்லியிருக்கணும் இவர் எல்லாம் புரிஞ்சது மாதிரி ஆமாம் உமா தான் சாமின்னாரா அப்போ அப்படியே வச்சுட்டு போயிருங்கன்ட்டாரா அவர் நிறையா பேர் சாமியார் இப்படிதான் ஏமாத்துறீங்க அப்படின்னாரு அவர் நான் சொன்னதுக்கு நீ சரின்னு சொன்னியா இல்லையா ஆமா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னே இல்லை அப்போ வச்சிட்டு போக வேண்டிய அப்போ உனக்கு வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம் சாமி எங்களுக்குலேன்னு சொல்ல வேண்டியதுண்ண அப்படி கல்லையும் பொன்னையும் சமமாக நிலைக்கக்கூடிய விவகாரத்தில் இருக்கும் எப்படின்னா அதுக்காக வந்து பணத்தை பயன்படுத்த மாட்டார் ச அப்படி கிடையாது அது இல்லைன்னா ஒரு துக்கம் கிடையாது இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்று அப்படி ஒரு சம நோக்குடன் இந்த ஞானி இருப்பான் இதை எப்படி அடைவதுங்கிறது ஒரு எழுத்தனை இவ்வளோ வழி சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழி சொல்கிறாரு பிளவுபடாத பக்தி என்னையே குறிக்கோளாக கொண்டு ஒருவன் பக்தி செலுத்தினால் இவன் இந்த மூன்று கடங்கு குணங்களையும் எளிதாக கடந்து விடுவான்கிறார் வாழ்க்கையின் லட்சியம் வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த உலக சுகமல்ல இந்த உலக சுகத்தில் இருக்கும் இல்லைன்னு இல்லை இதுலையும் வாழ்கிறான் ஆனால் இறுதி லட்சியம் பகவானை அறிவது பகவானை அடைவது என்று பகவான் மீது பக்தி செலுத்தி வந்தால் நம்மளை எறியாமல் மூணு குணங்களையும் கடந்து ஞானத்துக்கு வந்துடும்ங்கிறார் கடைசியாக அந்த ஸ்லோகத்தில் ஒரு எளிய வழி பிளவுபடாத பக்தியினால் அவன் இந்த மூன்று குணங்களையும் கடைக்கிறான் அப்படிங்கிறார் இந்த மூணு குணம் எப்படி மூடி இருக்குங்கிறதுக்கு மூணாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது ஒரு ஸ்லோகம் இருக்குது எப்படி நெருப்பு புகையாலும் கண்ணாடி அழிக்கினாலும் கரு கருப்பையினால் மூடப்பட்டிருக்கிறதோ அப்படியே இந்த ஞானம் ஆசையால் மூடப்பட்டிருக்கிறது ஞானம் வரணும்னா சத்துவத்துக்கு வரணும் அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார் மூணு சொல்கிறாரு நெருப்பு புகையில் மூடிருக்கு இது வந்து ஞானத்தை சத்துவகுணம் மறைச்சிருக்கிறது மாதிரி புகை வந்துக்கிட்டே இருக்கு லேசை விசுனா என்ன ஆகும் நெருப்பு பிடிச்சிக்கிறோம் ஈஷியாக போயிடும் அது இது வந்த நிலை கண்ணாடி அழுக்கில் மூடப்பட்டது ரஜோ கொஞ்சம் அழுத்தி தொடக்கணும் அப்போ கண்ணாடி தெரியும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும் ரஜா குணம் சிசு கருப்பையால் மூடப்பட்டிருக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது வெயிட் பண்ணித்தே ஆகணும் அது பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படி தமோ குணத்துலேருந்து வரைக்கும் டைம் ஆகும் ரஜாவ குணம் கொஞ்சம் கஷ்டப்படணும் சத்துவ குணம் ஈஸியாக ஞானத்தை சொல்லி முப்பத்தி எட்டாவது சில மூணாவது அப்படி மூன்று குணங்களையும் கடந்து நாம் ஆனந்த பெருவள்ளத்தில் திளைக்க என்றால் ஞானத்திற்கு வந்து இதை கடந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார் இந்த அத்தியாயத்தில் முகவரையாக சில கருத்து கடவுள் தத்துவம் நுர்குணப் அந்த எந்த குணத்தில் இருக்கின்றோம் என்பதை எப்படி அடையாளம் காண்பது பிறகு ஒரு குணத்தின் ஆதிக்கத்தில் இருந்தால் இறந்தபின் என்ன கதி இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன பலன் என்று குணங்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து பிறகு இந்த குணங்களை கடந்த ஆத்மாவை அறிவதற்கு இவை அனைத்தும் முக்குணமயமானது இந்த உடலும் உள்ளமும் இந்த உலகமும் என்று ஆதாரமாக ஒரு தத்துவம் இருக்கிறது அது நிர்குண பிரமன் என்று அறிந்து இந்த ஞானத்தை பெற்றாலும் நாம் சத்துவகு குணத்திலேயே இருந்து சத்துவ குணத்திலிருந்தும் இருப்போம் ஆனால் அந்த குணத்தினால் பந்தப்படாமல் குணங்களை கடந்தவனாக அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு மீண்டும் பிறவா நிலையையும் அடைவோம் இங்கு இருக்கும் பொழுது சத்துவ குணத்திலேயே இருப்போம் ஆனால் பந்தப்படாமல் நாம் இருந்து ஞானத்தை அடைந்து அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபடுவோம் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றான்